ஹரிவோம் அனைவருக்கும் நமஸ்காரம் இப்போ இன்று நாம் என்ற பாடத்திட்டத்தில் நான்காவது வகுப்புக்கு வந்திருக்கிறோம் இப்போ கடந்த மூன்று வகுப்புகளாக நம்ம வந்து இருபத்தி பாடல்களை பார்த்து முடித்திருக்கிறோம் அதில் கடைசியாக நம்ம வந்து இருபத்தி ஓராவது பாட்டில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மனம் வந்து பலவராக கற்பித்துக்கொண்ட பெயர்களும் உருவங்களும் அந்த பரபிரமத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது ஆரோப்பமாக ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது அதைத்தான் நம்ம அத்தியாசம் அப்பவாதம்னு பார்த்தோம் அத்தியாசம் அப்படின்னா அறியாமை நிலை அதை நம்ம புரிந்து கொண்ட நிலையை வந்து அப்பவாதம்னு சொன்னோம் அது கடந்த பாடத்தில் தெளிவுபடுத்தினோம் இப்போ இந்த பிரகிருதி முதலான பஞ்சபூதங்களும் அதன் காரியங்களாக இந்த உலகமும் உடலும் கற்பிதம்னு சொல்லுது சாஸ்திரம் இது வந்து உண்மை அல்ல அப்படின்னு சொல்லுது இப்போ இது நம்மளால ஜீரணிக்கவே முடியாத சப்ஜெக்ட் தான் அதனால வேற வழி இல்லை படித்தா தானே என்னன்னு தெரிய வரும் அதனால இந்த பாடத்திட்டத்தான் கொஞ்சம் கவனமாக கேளுங்க இப்ப இன்று வந்து இருபத்தி இரண்டாவது பாடல் கைவல்லிய நவனிடம் தத்துவ விளக்க பாடலம் இருபத்தி அதுதான் எப்படி என்றக்கால் அனாதியாம் ஜீவர் பொதுவான சுளுத்தி போல பொருந்தும் அவ்யக்தம் தன்னில் இது கால தத்துவ பேரிசன் உட்பார்வையாலே முதுமூல சுபாவம் விட்டு முக்குணம் இயத்ததாமே அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்ல வராரு அதுதான் எப்படின்னு கேட்டீங்கன்னா அனாதியாம் ஜீவர் எல்லாம் பொதுவான சுளுத்தி போல பொருந்தும் அவ்வியம் தன்னில் அதாவது இந்த ஜீவன் நிற்கிறான் இல்லையா அவன் சாதாரண அனுபவம் தினமும் அடையறான் என்ன அனுபவம் ஆழ்ந்த உறக்கத்துல தூங்கும்போது சுளுத்தி அவஸ்தையில தான் யாரும் தெரியாத மாதிரி ஒரு தூக்கத்துல இருக்கிறான் இந்த உலகம் தெரியல தன்னை யாரும் தெரிந்து கொள்ள முடியல அந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த அவ்யக்த நிலை அதாவது மனம் வந்து ஒடுங்கிடுது அங்க மூலப்பிரகிரு போய் ஒடுங்கிடுது அந்த ஒடுக்க நிலையில அவனுக்கு மனசும் இல்ல புத்தியும் இல்லை ஒண்ணுமே தெரியல ஆனா ஆனந்தமயமான அந்த சூன்யத்துல அவன் அடங்கி இருக்கிறான் அதாவது அங்க ஒன்றுமில்லாத வெட்ட வெளிக்குள்ள போய் அடங்கிடறான் அப்படி இருக்கும்போது அவனுக்கு எதுவும் தெரிய போறது இல்லை இல்லையா அதிகரெல்லாம் பொதுவான சுளுக்கி போல பொருந்தும் அவ்யம் உட்பார்வையாலே அதாவது அது மாதிரி அடங்கி இருந்தவன் வெளிப்பு நிலைக்கு வெளிப்படுகிறான் இல்லையா அப்போ ஆதியிலிருந்து அனாதிகாலமாக சித் சுவரூபமான ஜீவர்கள் எல்லாம் மூல பிரகிரு காரண தேகத்தில் கரும வாசனையுடன் அடங்கி இருந்து காலத்தத்துவமான ஈஸ்வரனுடைய பார்வையாலே அவனுடைய கருணையினாலே மூல சுபாவமான காரண அவஸ்தையை விட்டு முக்குணமாக வெளிப்பட்டார்கள் அப்படின்னு இங்கே சொல்ல வரும் சாஸ்திரம் அதாவது முதுமூல சுபாவம் விட்டு முக்குணம் வியத்ததாமே இப்போ வந்து நம்ம ஒரு சாட் அனுப்பிச்சிருந்தோம் அந்த சாட்டில் வந்து என்ன முதன் முதல் தெரிஞ்சுக்கிட்டோம் இருக்கிறது ஒரே ஒரு பிரம்மம்தான் இருக்குது அதாவது முதல்ல வந்து சைத்தன்யம் நிர்குண பிரம்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இருக்குது அதுலருந்து மூலப்பிரிருதியும் சைத்தன்யமும் சேர்ந்த ஒரு மாயை வெளிப்படுது அது வந்து சகுண பிரம்மம்னு சொல்றோம் அதாவது நிர்குண பிரம்மம்ங்கிறது வந்து எந்த ஒரு குணங்கள் இல்லாத நிலையில இருக்கு அதுதான் ஆதி மூலம்னு சொல்றோம் அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்திடம் இருந்து ஒரு மூலப்பிரிருதி உண்டாகுது இப்போ இந்த மூலப்பிரகிருத்தான் நம்ம என்ன சொல்றோம் ஈஸ்வரன் சொல்றோம் ஆனா இந்த ஈஸ்வரன் வந்து பிரம்மம் இல்லாம தனித்து நிற்க முடியாது ஏன்னா இங்க ஈஸ்வரன் ஒரு விஷயமே பிரம்மத்திலிருந்து பிரதிபிம்பித்த ஒரு விஷயம் அதனால பிரம்மம் எப்பொழுதுமே இருக்கிறது ஆனா ஈஸ்வரன் வந்து போகிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த ஈஸ்வரன் ஒரு விஷயம் இருக்கணும்னா அங்க என்ன கூட இருக்கணும் பிரம்மம் இருந்தா தான் ஈஸ்வரன் இருக்கும் தனியா ஈஸ்வரன் நிற்காது அப்பவே பிரம்மமும் ஈஸ்வரனும் சேர்ந்ததுதான் இந்த மூட பிரகிருதி அப்ப இந்த மூல பிரகிருதிங்கிறது என்ன உண்மையிலேயே ஒரு மாய அது இது வந்து போகின்றது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது இப்ப இந்த மூல பிரகிருந்து மூன்று குணங்கள் வெளிப்படுதுங்கிறது இந்த பாடல் என்ன என்ன குணம் சத்துவகுணம் ரஜோகுணம் கமோ குணம் என்ற மூன்று குணங்கள் வந்து வெளிப்படுகின்றது அப்படின்னு இந்த பாடல்ல சொல்ல வர்றாரு முதுமூல சுபாவம் விட்டு முக்குணம் ஏத்ததாமே அப்படின்னு சொல்ல அடுத்த பாடல்ல சொல்றாரு ம வெளுப்பு செம்மை உரைத்தீடு கருப்புமாகும் சத்துவ குணத்தினோடு ரஜோகுணம் தபோகுணம் தான் சுத்தமோடு அழுக்கு இருட்டா சொல்லும் முக்குணமும் மூன்றாய் ஒத்துழை வேணும் தம்புள் ஒரு குணம் அதிகமாமே அப்படிங்கிறார் இருபத்தி மூன்றாவது பாடல்கள் இவ்வாறு வெளிப்பட்ட முக்குணமானது இந்த மாதிரி மூன்று குணங்கள் வெளிப்பட்டது இல்லையா அது வந்து குண பேதங்களினால எப்படி பிரியுது அப்படின்னா உத்தம குணம் மத்தியம குணம் அதம குணம் அப்படின்ட்டு மூன்றாக பிரியுது இந்த மூன்று குணங்களுக்கு மூன்று வித தன்மைகள் இருக்கு அதுல வந்து இந்த உத்தம குணத்துக்கு வந்து வெண்மை நிறமோ மத்தியம குணத்துக்கு வந்து செம்மை நிறமோ அதம குணத்திற்கு வந்து கருப்பு நிறமும் உண்டாகின்றது அப்படிங்கிறாரு அதாவது வெண்மை நிறத்துக்கு சுத்தம்னு சொல்றாரு இந்த வெள்ளை நிறத்துக்கு வந்து சுத்தம் வெண்மையான நிறம் எது சத்துவ குணம் இந்த அதே மாதிரி செம்மை நிறத்துக்கு அழுக்குன்னு சொல்றாரு சிவந்த நிறம் என்ன ரஜோகுணம் அடுத்தது கருப்பு நிறத்திற்கு இருட்டு அப்படின்னு சொல்றாரு கருப்புங்கிற நிறம் எதுக்கு வருது தமோ குணத்துக்கு வருது அப்போ இந்த மூன்று குணங்களுக்கு மூன்று நிறங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுதான் நம்ம அந்த சாட்ல குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம் மூன்று கலர் அதுல போட்டிருப்பாங்க வெள்ளை நிறம் வந்து சத்துவ குணம் சிவந்த நிறத்துக்கு வந்து ரஜோகுணம் கருப்பு நிறத்துக்கு வந்து தமோகுணம் அப்படின்ற மூன்று நிறங்களுடன் கூண்டிய மூன்று குணங்கள் வந்து வெளிப்படுது எங்கிருந்து அது வெளிப்படுது அந்த மூலப்பிரிந்து வெளிப்படுது அப்படி வெளிப்பட்ட இந்த மூன்று குணங்கள் மூலமா தான் எல்லாமே இந்த உலக நேரிகளை இயங்கிட்டு இருக்கு அதுல ஏதாவது ஒரு குணம் வந்து மேலோங்கி அதிகமா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கிட்டும் ஏதாவது ஒரு குணம் வந்து மேலோங்கி காணப்படும் இது அதனுடைய இயல்பு அப்படிங்கிறது இங்க சொல்றாரு சுத்தமோடு அழுக்கு இருட்டா சொல்லும் முக்குணமும் மூன்றாய் ஒத்துழை வேணும் தம்முள் ஒரு குணம் அதிகமாமே இப்போ யாருக்கு ஒரு குணம் அதிகமாக இருக்கிறதோ அதற்கேற்ற கேரக்டரும் அதற்கேற்ற அவங்களுடைய பிஹேவியரும் இருக்கும் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா சத்துவ குணத்தில் இருக்கக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த ரஜோ குணத்தில் இருக்கிறவங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்ப்பாட்டமாக இருப்பாங்க எந்த வேலை செஞ்சாலும் அப்படியே உடனே பண்ணுறேன் இப்பயே பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு ரொம்ப குதிச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்க வந்து ஒரு ரஜோ குண தன்மையில் இருக்கக்கூடியவங்க சத்துவ குணத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியாக இருப்பாங்க அமைதி இருக்கும் ஆனால் இந்த சத்துவ குணத்துக்கும் இந்த தமோ குணத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இப்போ சத்துவ குணத்தில் இருக்கக்கூடிய அமைதிக்கும் இந்த ரஜோகுணம் தாண்டி தமோ குணத்தில் வர்ற அமைதிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது இப்போ ரெண்டுக்கும் இடைப்பட்ட ரஜோ குணம் ஒரே ஆர்ப்பாட்டம் ஆனால் அமைதியாக இருக்கக்கூடிய சத்துவ குணத்திலேருந்து தமோ குணத்துக்கு வர்றவங்க பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது பார்த்தீங்கன்னா சோம்பல் தரும அது வந்து ரொம்ப இயலாத நிலையில அந்த நிலையில போயிடுவாங்க அதாவது சோம்பேறிகள் தான் தம அப்ப இந்த மூன்று குணங்கள்ல மனிதர்களுடைய சுபாவம் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு அது அவங்க அவங்களுடைய பொறுத்து அவங்க எந்த குணங்களை மேலோங்கி இருக்கிறாங்கிறது அவங்க கண்டுபிடிச்சிக்கிறத பொறுத்து அவங்க அடுத்த குணத்துக்கு மாறி தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்பணும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் சுட்டி காட்டுது பொதுவா இந்த மூன்று குணங்களையும் கடந்த குணாதீத நிலைக்கு நம்ம வரணும் அப்பதான் நம்ம பிரம்ம நிலைக்கு வந்ததாக அர்த்தம் அது வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் இங்க எதையாவது ஒண்ணு போட்டு வளர்த்திக்கிட்டு தான் இருப்போம் அது இந்த குணத்தினுடைய தன்மை அது அது வந்து இந்த இருபத்தி மூன்றாவது பாடலில் தெல்ல தெளிவாக சொல்றாரு உத்தம வெளுப்பு செம்மை உரைத்தீடு கருப்புமாகும் சத்துவ குணத்தினோடு பிரஜோகுணம் தமோகுணம் தான் சுத்தமோடு அழுக்கு இருட்டா சொல்லும் முக்குணமும் மூன்றாய் ஒத்துழை வேணும் தம்முள் ஒரு குணம் அதிகமாகிறார் அப்போ இந்த மூன்று குணங்களுக்கும் மூன்று வித கலர கொடுக்கிறாரு சத்துவ குணத்துக்கு வெண்மை நிறம் ரசயகுணத்துக்கு சிவப்பு நிறம் தமோ குணத்துக்கு கருப்பு நிறம் அப்படின்ற மூன்று கலரை கொடுத்துட்டு அந்த மூன்று மட்டும் இல்லாமல் அதனுடைய இயல்பை சொல்றாரு எப்படின்னா இந்த வெண்மை நிறம் அப்படிங்கிறது வந்து சுத்தம்ங்கிறாரு அந்த வெண்மை நிறம் வந்து ஒரு தூய்மையான நிறம் அப்படிங்கிறாரு சுத்தமான நிலை அப்படி அப்படிங்கிறாரு நிறத்துக்கு என்ன சொல்றாருன்னா அழுக்குங்கிறாரு அது ஒரு அழுக்கு பழிந்த இருக்கு அப்படிங்கிறாரு கருப்பு நிறத்தை என்ன சொல்றாருன்னா இருட்டுங்கிறாரு இந்த இருட்டுங்கிறது என்னன்னா அவர் அறியாமை நிலை ஒரு இருட்டல எதுவுமே தெரியாது இல்லையா அதனால அது அறியாமையில நீங்க சொல்லப்படும் அப்படி இந்த மூன்று குணங்களும் ஒவ்வொருத்தர் கிட்ட இருக்குது இந்த மூன்று குணமும் நம்ம கிட்ட இருக்குது ஒரு குணங்கள் மேலோங்கி இருக்குது அப்படிங்கிறது இந்த பாடல் நமக்கு சுட்டி காட்டுது அடுத்தது இருபத்தி நான்காவது சொல்றாரு ஒருவழி இதுவாம் இத்தை ஒரு வழி சொல்வர் மறுவும் அவ்வெத்தன் மக தத்துவமாகும் அந்த அருள் மக தத்துவம்தான் அகங்காரமாகும் என்றும் கரு அகங்காரம் மூன்றாக காட்டிய குணமாம் என்றும் அப்படின்னு இந்த பாடல்ல முடிக்கிறார் அதாவது ஒரு வழி இதுதான் இதையே இன்னொரு வழியில சிலர் வேற விதமாகவும் சொல்றாங்க இப்படியும் இந்த பிரபஞ்சம் வெளிப்பட்டு அதாவது ஆதி மூலமாகிய இறைவனிடமிருந்து ஈஸ்வரன் வெளிப்படுறான் மூலப்பிரிருதியாக வெளிப்பட்டு அதுல மூன்று குணங்கள் தோன்றிருக்கு அது வந்து சத்துவ குணம் ரஜோகுணம் தமோகுணம் மூன்று குணங்கள் தோன்றிருக்கு இது மாதிரி ஒரு வழியில தோன்றுச்சு இன்னொரு வழி இருக்குது அது எப்படின்னா அந்த பரபிரமத்திடமிருந்து உண்டான மூல பிரகிருதி இருக்கு இல்லையா அந்த பிரபஞ்ச சிருஷ்டி அது மூன்று குணங்களாக வெளிப்பட்டு அது சகல தோற்றத்திற்கும் காரணமாக இருப்பதால் அது வேத உபனிஷதங்கள் மூன்று விதமாக அந்த சிருஷ்டியை வர்ணிக்குது அப்படின்னு சொல்றாரு அதாவது ஒரு வழி மட்டும் இல்லை இன்னொரு விதமான வழிகளும் இருக்குது இத பலவாறாக சொல்றாங்க ஆனா இத நம்ம எப்படி சொன்னாலும் ஒரே விஷயத்தான் சொல்ல போறாங்க அதை கொஞ்சம் தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இன்னொரு வழியை சுட்டி காட்டுறாருங்க அதையும் தெரிக்கங்க அப்ப அது மாதிரி இன்னொரு வழிகள் என்ன அப்படின்னா பொதுவாக இந்த வேத விஷயங்கள்லாம் எப்படின்னா நிறைய மார்க்கங்கள் நமக்கு தோன்றுச்சு இந்த சமுதாயத்தில் மனிதர்கள் வந்து ஆதியில ஒவ்வொரு விதமான தேடுதல் காரணமாக ஒவ்வொரு நிலைப்பாட்டுக்கு வந்தாங்க அப்போ வந்து நம்ம அந்த நேரங்களில் வந்து இந்த வேதாந்தம் வேத வழிகளுக்கு முன்னாடியே பல மதங்கள் இருந்தது அந்த காலத்தில் அந்த மதங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைக்கப்பட்டு பிறகுதான் நமக்கு இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் உண்டானது அது ஆதிசங்கர் வந்ததுக்கு அப்புறம் ஏற்பட்ட நிறைய மாற்றங்கள் அப்ப அப்படி இருந்த ஒரு காலத்தில் இந்த அஜாதவாதம் திருஷ்டி சிருஷ்டிவாதம் கிரமசிருஷ்டிவாதம் அப்படின்ட்டு நிறைய வாதங்கள்லாம் இருந்தது அந்த வாதம்லாம் என்னன்னா அதுதான் சரி அப்படின்னா அவங்க வாத்திடுவாங்க அவங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதுதான் உண்மை இதுக்கு நிகராக வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்கும் அதே அந்த வாதம்ங்கிற பேர்லேயே அதுக்கெல்லாம் பேர் வச்சிருக்காங்க அதில் அஜாதவாதம் திருஷ்டி சிருஷ்டி கிரம சிருஷ்டி அப்படின்ற மூன்று நிலைகள் இருந்தது இப்ப இந்த நிலைகள் பத்தி கொஞ்சம் நம்ம பாப்போம் இந்த பாடல் என்ன சொல்ல வர்றாருன்னா பரபிரம்மம் தன்னை சுத்த சைத்தன்யமாக வெளிப்படுத்தி கொண்ட அறிவுக்கு முன்பு இருந்த மரதியே அவ்விய பிரகிருதி அப்படின்னு சொல்றார் மூல பிரகிருதிங்கிறார் அதுவே உலகத்தில் காரிய காரண வடிவங்களை ஏற்று நடத்துகின்றது இந்த பிரகிருதிடமிருந்துதான் சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்ற மூன்று குணங்கள் தோன்றின இந்த மூன்று குணங்களும் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறதுனால அது அவற்றில் வந்து கிரியாசக்தி அதிகமாக உள்ள சூத்திரமும் ஞானசக்தி அதிகமாக உள்ள மகத்தும் உண்டாயின அப்படின்னு சொல்றாரு இப்ப மகத்தத்துவ தான் மாற்றமடைந்து அகங்காரமாகவும் மாறிச்சு அப்படிங்கிறதையும் இந்த பாடலேயே சொல்றாரு இந்த அகங்காரம் தான் என்ன பண்ணுது ஜீவர்களை மாயையில் தள்ளுகிறது அப்படின்னு சொல்றாரு அதாவது இந்த அகங்காரம் என்ன பண்ணதுன்னா இந்த உடலை வந்து நான் நினச்சிய கூடிய ஒரு மயக்கத்துல உட்படுத்தி விட்டுடுது இந்த அகங்காரத்துலதான் சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்ற மூன்று குணங்களும் வெளிப்பட்டதாகவும் காணப்படுகிறது அப்படின்னு சொல்றார் அதே மாதிரி அதுல ஐந்து தன்மாத்திரைகள் இந்திரியங்கள் மனம் ஆகியவற்றிற்கும் இதுவே காரணமாகின்றது எனவே அது ஜடம் அறிவு என்ற இரு தன்மைகளையும் உடையதாகவும் இருக்கின்றது இப்ப மகத்தத்துவங்கிறது என்ன அப்படின்னா அதாவது அறியாமை நிலை அதாவது அவ்வியக்த நிலை அது அவ்வியக்தம்னா என்னன்னா ஒடுங்கிய நிலை அதாவது இங்கே ஒண்ணுமே வெளிப்படாத நிலை ஒரு விதை வந்து எப்படி ஒடுங்கி இருந்ததுன்னா அந்த விதையிலிருந்து ஒரு பெரிய மரமோ அந்த மரத்தினுடைய கிளைகளோ அந்த கிளைகள்ல இருந்து பழங்கள் காய்கள் பூக்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வெளிவருது இலைகள் அப்படின்லாம் வெளிப்படுறது இல்லையா இது எல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஒடுக்கமான நிலையை நம்ம என்ன சொல்றோம் விதை நிலைன்னு சொல்றோம் அந்த விதைக்கு வந்து ஒண்ணுமே இருக்காது ஆனா அந்த சிதைய விதையிலிருந்துதான் அவ்வளவு பிரமாண்ட மரம் வந்து உற்பத்தி ஆச்சு அப்ப அது போல இந்த மூலப்பிரிருந்துதான் இந்த பிரபஞ்சம் உண்டாச்சு ஆனா அந்த மூலப்பிரிருதி எப்படி இருக்குன்னா ஒரு அவ்யத்த நிலையில் இருக்கிறது அது வந்து ஒடுங்கி இருக்கிறது அப்படிங்கறது இங்க சொல்றாரு அவ்யத்தந்தானே மகத்தத்துவம் ஆகும் அந்த அருள் மகத்துவந்தான் அகங்காரம் என்றும் கரு அகங்காரம் மூன்றாக காட்டிய குணமாம் என்றும் சொல்றார் இந்த பாட்டில பாடலை முடிக்கல அந்த இருபத்தி நாலு அப்படி நிறுத்துறாரு அப்படி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த மூன்று குணங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்குது இது எங்கிருந்து வெளிப்படுது மூலப்பிரகிருந்து வெளிப்பட்டு இருக்குது இப்ப இந்த மூன்று குணங்கள் வந்து வெளிப்பட்ட நிலைப்பாடு ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப இந்த அஜாதவாதம் திருஷ்டி சிருஷ்டிவாதம் கிரம சிருஷ்டிவாதம் என்னங்கறதே ஒரு மேலோட்டமா பார்த்திடலாம் இப்ப இந்த அஜாதவாதம்ங்கிறது என்ன சொல்ல வராங்கன்னா இந்த பிரபஞ்சம் என்று ஒன்று படைக்கப்படவே இல்லை அப்படின்னு சொல்லுது அஜாதவாதம் பிரபஞ்சங்கிறது உண்மையிலே இல்லைங்குது பிரபஞ்சம் என்பது மனித மனதின் சிருஷ்டியே அதாவது நமது சங்கல்பங்களே காலம் தேசம் காரண காரியங்கள் எல்லாம் நம் மனதில் தோன்றுபவைகள் தான் ஆத்மா ஒன்று மட்டும்தான் உண்மையாக உள்ளது அப்படின்னு சொல்லுது இந்த அஜாதவாதம் அதாவது இங்க ஆன்மா மட்டும்தான் இருக்குது அதனுடைய பிரதிபிம்பமாக இந்த மூலப்பிரகிருதி வந்து சும்மா ஒரு தோற்ற மாயைதான் உண்மையிலே இது வந்து படைக்கப்படவே இல்லை அப்படிங்கிறது ஆன்மாவின் உண்மை ஸ்வரூபத்தை அறியாத நிலையில் நமது மனம் அவித்தையில் அதாவது அறியாமையில் பூழ்கி நீ நான் இது அது என்ற பல வேறுபாடுகளுக்குள் சிக்கிக்கொண்டு இந்த மாயா உலகத்தை சிருஷ்டிக்கின்றது இது நம் கனவுகளில் காணுகின்ற உலகத்திற்கு மாறுபட்டதல்ல அப்படிங்கிறது அஜாதவாதம் தெல்ல தெளிவாக எடுத்து எப்படி நம்ம கனவு காணும்போது ஒரு உலகத்தை படைச்சுக்கிறோம் அந்த உலகத்துல நம்ம நண்பர்களோட பேசுறோம் ஏதோ வேலைகள் செஞ்சிட்டு இருக்கிறோம் ஆனா அதெல்லாம் நமக்கு உண்மையாகவே இருக்கிற மாதிரி இருக்குது ஆனா அந்த கனவு கலைந்து நம்ம எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த உலகம் உண்மையே இல்லை அது ஒரு கற்பனை ஆனால் இப்போ நாம் உலகம் தான் உண்மையா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது ஏன்னா இதுதான் நல்லா நம்ம இயல்பு வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அது ஒரு போலி உலகம் மாதிரி நமக்கு கற்பனையா தெரியுது அப்போ ஒரு கனவுல தோன்றிய உலகம் வந்து எப்படி கற்பனையோ அது இந்த நினைவில் தோன்றிய உலகமும் கற்பனை ஆகுது எப்போ ஆகுது ஆழ்ந்த உறக்கத்துல காணாமல் போயிடுது இப்போ இந்த நினைவு உலகத்துல இப்ப நம்ம வகுப்பெடுத்துட்டு இருக்கிறோம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம் செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் எப்போ இல்லாம போகும் நம்ம போய் தூங்கும் போது நம்மளை மறந்து தூங்கிடுறோம் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுறோம் அப்போ பார்த்தீங்கன்னா கனவு உலகமும் இல்லை நினைவு உலகமும் இல்லை நாம்ளே இல்லை அப்போ அந்த மாதிரி ஒரு ஒடுக்கத்துக்குள்ள போய் ஒடுங்கிடுறோம் அப்ப நம்ம மூலப்பிரகிருதிக்குள்ள போய் ஒடுங்கிடுறோம் அதுதான் அவ்விய நிலை அதுதான் விதை வடிவான நிலை இப்போ இந்த விதையிலிருந்து மரம் உண்டாகி அந்த மரங்கள்ல இருந்து கிளைகள் தோன்றி அதுல வந்து பூ பூத்து காய் காய்த்து கனி உண்டாகி எவ்வளவு ஒரு பிரம்மாண்ட மரம் அத்தனை விஷயங்களும் எதுக்குள்ள அடங்கி இருந்துச்சு அந்த சாதாரண ஒரு விதைக்குள்ள அடங்கி இருந்துச்சு அது இந்த மொத்த பிரபஞ்சமும் இந்த மனசுக்குள்ள அடங்கி இருந்துச்சு அதே நான் தூங்குண உடனே பாருங்களேன் எல்லாம் இந்த மனசுக்குள்ள போய் ஒடுங்கிடுது அப்ப இது ஏத்துக்க முடியுதா விழித்தெழுந்திருக்கும் பொழுது அந்த கனவு உலகம் காணாமல் போய்விடுது நமது விழிப்புணை வாழ்விற்கும் நாம் காணுகின்ற கனவுக்குள்ள வித்தியாசம் ஒரு சில நிமிடங்கள் எப்படி இந்த கனவு காணுறோமோ அது போல ஒரு சில வருடங்கள் தான் இந்த நினைவு வாழ்க்கைங்கிறது அஜாதவாதம் சுட்டி காட்டுது இப்ப இத கேட்குறவங்களுக்கு உண்மையிலேயே நம்பவே முடியாது என்னங்க இப்படி சொல்றீங்க எவ்வளவு அழகா நான் இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் இத போய் போலி உலகம் மாய உலகம்னு சொல்றீங்க என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த திருஷ்டி சிருஷ்டிவாதம்னு ஒரு விஷயம் வந்து அடுத்தது பேசுது இது என்ன சொல்லுதுன்னா அதே அஜாதவாத இதை வந்து ஜீரணிக்க முடியாதவங்களுக்காக அது கடினமா இருக்குது என்னால் இதை ஜீரணிப்பா முடியலன்னு சொன்ன உடனே இன்னொரு ஆப்ஷன் எடுத்து சொல்லுது அது என்னன்னா திருஷ்டி சிருஷ்டி வாதம் இது என்ன சொல்லுதுன்னா எப்பொழுது நான் என்ற எண்ணம் உதிக்கின்றதோ அப்பொழுது மட்டுமே இந்த உலகம் உருவாகின்றது நான் காண்கிறேன் நான் செய்கிறேன் நான் இங்கிருக்கிறேன் நான் சுகமாக இருக்கின்றேன் நான் துக்கமாக இருக்கின்றேன் அப்படின்னு எல்லாத்திலையும் நான் நான் நான் தன்னை முன் நிறுத்தி கொள்ளுகின்ற ஒரு நான் இருக்கு பாருங்க அந்த நானுக்கு தொடர்புடையதுதான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லுது அது எண்ணத்தின் தொடர்பு அப்படிங்கிறது இப்ப நானுங்கிற ஒரு எண்ணம் முளைக்கிறதுதான் அதான் எல்லா எண்ணங்களுக்கும் மூல எண்ணம்னு பகவான் ரமண மகரிசியை சுட்டி காட்டுறேன் இந்த நானுங்கிற ஒரு எண்ணம் உதிக்குது பாருங்க அதுதான் எல்லா எண்ணங்களுக்கும் மூலம் அப்ப அந்த எண்ணம் தான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கு நான் செய்யறேன் நான் பாக்குறேன் நான் அனுபவிக்கிறேன் அப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் நான் கவலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த நான்கிற ஒரு விஷயம் அதுதான் இந்த உடம்பையை நான் நான் சொல்லிட்டு இருக்குது இந்த உடம்பைய நான் நான் சொல்ற அந்த நினைப்பு இந்த நான் கிட்டது தான் வெளிவருது அப்ப அப்படி இருக்கிற இந்த நான் என்ன பண்ணுது இந்த உடலை வந்து உண்மை நம்புது இந்த உலகத்தை உண்மை நம்புது அப்ப இந்த உடம்புல வந்து ஒரு காயம் ஆயிடுச்சுன்னா ஒரு வழி வந்துச்சுன்னா ஐயோ வலிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லுது எனக்கு தான் வலிக்குதுங்கிறது அப்ப இந்த சரீர அபிமானம் எல்லாம் மறைந்து உண்மையான நான் ஒண்ணு இருக்குது அது உதயமாகும்போதுதான் இந்த தேச கால வித்தியாசங்கள் எல்லாம் மறைகின்றன என்கிறது இந்த திருஷ்டி சிருஷ்டிவாதம் இப்ப இந்த திருஷ்டி சிருஷ்டிவாதத்தினுடைய விஷயத்த தான் சாட்சி பாவனைன்னு சொல்றோம் இப்ப சாட்சி பாவனைன்னு என்ன இப்ப ஒரு சாட்சி வந்து எல்லா விஷயங்களையும் பார்ப்பான் அதுல சம்மந்தப்பட மாட்டான் அப்ப அது இங்க மூல நான் ஒண்ணு இருக்குது அந்த நான் எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டு இருக்கு எதுலயும் அதுதான் பிரம்மம் ஆனா இங்க மனம்ங்கிற ஒரு நான் விழிச்சுக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா நான் செய்கிறேன் இது என்னுடைய செயல் என்னுடைய காரியம்னு சொல்லிட்டு அதனுடைய பிரதிபிம்பம் அதாவது மனம் எப்படின்னா நாம் இப்போ ஒரு கண்ணாடி முன்னாடி நின்ன உடனே நம்மளுடைய உருவம் ஒன்று கண்ணாடியில் தோற்றமாகுது இப்போ நான் இந்த பக்கம் இருக்கிறது உண்மையான உருவம் கண்ணாடியில் தெரியக்கூடியது என்னுடைய பிம்பம் ஆனால் அந்த பிம்பம் என்ன நினைச்சிக்கிது நான் தான் மாதிரி கற்பனை பண்ணிக்கிற மாதிரி இந்த மனசு என்ன பண்ணுதுனா நான் அது அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த பிரபஞ்சத்தை நான் தான் படைச்சுட்டேன் இதை தான் அப்படின்னு நான் அனுபவிக்கிறேன் நான் பார்க்குறேன் நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு எல்லாம் இதை எடுத்து வச்சுக்குது இது மேலே அப்ப இந்த அறியாமையை தான் சாஸ்திரம் சுட்டி காட்டுறது இந்த நான் உண்மை நான் இல்லப்பா அந்த நான் தான் உண்மையான நான் அந்த மூல நான்கு திரும்பிக்கோ இந்த வெளிப்புற நான் வந்து மனசு சொல்ற நானை வந்து நான் நான் சொல்லி ஏமாந்து போயிட்டு அது உன்னுடைய அறியாமை நிலை அப்படின்னு சொல்லுது அப்ப அந்த மூல நான்குள்ள நம்ம எப்ப திரும்புறோமோ அப்ப இந்த உலகம் இல்லாம போயிடும் இந்த உடம்பு இல்லாம போயிடும் அப்ப நாம மட்டும் தான் இருப்போம் அப்ப அதுதான் அந்த மூலநிலை பிரம்மநிலைங்கிறத எங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுறதுதான் திருஷ்டி சிருஷ்டிவாதம்னு சொல்லப்படுது இப்ப இந்த உலகம் நம் திருஷ்டிகள் தான் நிலை கொள்கிறது நான் முதலில் தோன்றுகிறது பிறகு உலகம் தோன்றுகிறது உலகத்தை நம் மனதை சிருஷ்டிக்கின்றது இந்த நான் மறைந்தால் இந்த உலகமும் மறைகின்றது அப்படிங்கிறது இந்த திருஷ்டி சிருஷ்டிவாதம் இதுவும் அந்த அஜாதவாதமே தான் பட் இங்க என்ன பண்றாருன்னா இந்த திருஷ்டி சிருஷ்டிவாதத்துல மனதை சுட்டி காட்டுறாங்க மனம்ங்கிற ஒரு விஷயத்தின் வாயிலா இந்த உலகம் படைக்கப்படுகிறது அப்படிங்கறத இந்த திருஷ்டி சிருஷ்டிவாதத்துல சுட்டி காட்டுறாங்க ஏன்னா இப்ப ஜென்ரலா இந்த உலகம் இல்ல மாயே அப்படின்னு சொன்னா ஏத்துக்க முடியல அப்படி ஏற்றுக்க முடியாதது எது அதே மனசு தானே ஏற்றுக்க மாட்டேங்குது ஏன் இப்போ இந்த உலகத்தை படைச்சிக்கிட்டு இருக்கிற மனசு தான் இந்த உலகம் உண்மைன்னு சொல்லுது இப்போ அதே மனசு கிட்ட இந்த உலகம் உண்மை இல்லைன்னு சொன்னால் அந்த மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது ஏன்னா அதுக்கு அதுக்கான ஞானம் அதுக்கு இல்லையில இப்போ நமக்கு இந்த உண்மையை வந்து நம்ம உதாரணத்தோட சுட்டி காட்டும்போது தானே மனசு அதை புரிந்து கொள்ளும் அது எப்படி புரிந்துக்கும் மனசுல ஏற்றுக்காத வரைக்கும் அது ஒத்துக்கவே ஒத்துக்காது அதுக்கு வந்து நிரூபிக்கப்படக்கூடிய உண்மையை நம்ம அதுக்கு சொல்லணும் அப்போ அந்த மனசு வந்து அது ஏற்றுக்கும் அதுக்குதான் இந்த சாஸ்திரம் வந்து நிரூபிக்கக்கூடிய விஷயங்களை சுட்டி காட்டுறது நீக்கி நீ அந்த அறிவா தான் அந்த உண்மையான நான் வந்து அந்த மூல நான் இறைவன் பிரம்மம் மட்டும்தான் சத்தியம் இந்த ஜெகத் வந்து மித்தியா அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு சுட்டி காட்டுது இது வந்து திருஷ்டி சிருஷ்டிவாதத்தில் சொல்லப்படுற ஒரு சப்ஜெக்ட் அடுத்தது கிரமசிருஷ்டின்னு ஒண்ணு மூன்றாவது நிலைப்பாடு இருக்கு இப்ப இந்த மேல கூறப்பட்ட ரெண்டு தத்துவங்களிலும் தெளிவடையாதவர்களுக்காக அதாவது ரெண்டுமே எனக்கு ஒண்ணு புரியலீங்க அது எப்படி இந்த உலகம் உண்மை இல்லைன்னு சொல்றீங்கனால ஏற்றுக்க முடியலீங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு மூன்றாவது வாதம் சொல்லுது அதுல என்ன சொல்லுதுன்னா ஈஸ்வரன் முதலில் தோன்றினான் அவன் தனது மாயா சக்தியினால் இந்த பிரபஞ்சத்தை படைத்தான் பிறகு பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா சேதன அச்சேதன பொருள்களையும் படைத்தான் அப்படின்னு சொல்றாரு என்ன சேதன சேதனா உயிருள்ளவை உயிரற்றவை அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களை இறைவன் படைக்கிறான் அப்ப நாம் காண்பதெல்லாம் அந்த பரமேஸ்வரனின் படைப்புக்கள் தான் உருவானதுதான் அனைத்தும் ஆகவே எல்லாம் அவனின் அம்சம்தான் அப்போ எல்லாமே ஈஸ்வர படைப்பு எல்லாமே ஈஸ்வரன் தான் அப்படின்னு சொன்னால் மனசு என்ன பண்ணுது அப்பாடா ஆமாங்க இப்ப என்ன இதனால் ஏற்றுக்க முடியுதுங்க அதுவே நீங்கள் புலகமே இல்லை பொய்கின்னு சொன்னால் என்னால் ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது அப்புறம் மனம்தான் இதை படைச்சுக்குது மனம் இல்லாமல் போகும்போது இந்த உலகம் காணாமல் போயிடுதுன்னா அது என்னால் ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது ஆனால் ஈஸ்வரன் தான் இந்த உலகத்தை படைச்சான்னு சொன்னா என்னால் ஏற்றுக்க முடியுது அப்படிங்கிறது இந்த மூன்றாவது வாதம் கிரம சிருஷ்டி வாதம் இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அதான் பிரம்மம் அல்லது பரமாத்மா பல ரூபங்களிலும் பல நாமங்களிலுமாக தோற்றமாகின்றது அதுவே பிரபஞ்சம் அப்ப காண்பதெல்லாம் காண்பவனின் பார்வையில் இருக்கின்றது ஒருவனுக்கு கயிறாக தோன்றுவது மற்றொருவனுக்கு பாம்பாக தோன்றுகிறது அப்ப இங்க நம்ம என்ன பார்க்கிற பார்வை தான் நம்ம சொன்ன மாதிரி பச்சை கண்ணாடி போட்டுக்கிட்டு பார்த்தா எல்லாமே பச்சையா தெரியும் அதே சிகப்பு கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாம் சிகப்பா தெரியும் அப்ப கண்ணாடி கழ்த்தி வச்சுட்டு ரியாலிட்டியா பார்த்தா அதனுடைய ரியல் கலர் என்னவோ அது தெரியும் அந்த ரியாலிட்டி தெரியும் உண்மை நிலை என்னங்கன்னு நமக்கு தெரியும் அப்ப அப்படி என்ன சொல்ல வருது பிரம்மம் படைக்கப்பட்ட நாம ரூபங்கள் எல்லாம் அதுக்கே சம்மந்தப்பட்டது இங்க வந்து அதுவே எல்லாமா இருந்துகிட்டு இருக்கு அப்ப இருப்பதெல்லாம் இங்க இறைவனாதான் இருக்குது அப்ப அதுல என்ன தோன்றுறது குணபேதங்கள் மூன்று குணங்கள் வெளிப்பட்டு இல்லையா அந்த குணத்தினுடைய அடிப்படையில தான் இந்த பிரபஞ்சம் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்போ அந்த குணம் என்ன நம்ம ஏற்கனவே பாடங்கள்ல பார்த்த குணா குணேசு வர்த்தந்தி அதாவது குணங்கள் குணங்களில் பிரவர்த்திக்கின்றன பகவத்கீதை சொன்ன மாதிரி எல்லாமே குணம் சார்ந்து இப்ப மல்லிகை வந்து சிலருக்கு மனம் கொடுக்கக்கூடிய சுகந்தமாக தெரியும் சிலருக்கு அதே மல்லிகைப்பூ பக்கத்துல கொண்டு போனா மூந்து பார்த்த உடனே தலைவலி வந்துடும் அப்ப என்ன காரணம் இந்த மனத்தை விரும்பக்கூடிய ஒரு சிலர் இருக்கிறாங்க அதே மனத்தை வெறுக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் இருக்கிறாங்க அப்ப இது எல்லாம் எதை சார்ந்திருக்கிறது அவர்களுடைய குணங்களை சார்ந்திருக்கிறது அப்ப குணங்கள் குணங்களில் பிரவர்த்திக்கின்றன ஒருத்தனை பார்த்தா ஒருத்தருக்கு நல்லதா தெரியும் இன்னொருத்தருக்கு கெட்டவனா தெரியும் அப்ப அவனுக்கு கெட்டவனா ஏன் தெரியலான் இவனுக்கு நல்லவனா ஏன் தெரியலான்னா அது அவனுடைய மனம் சார்ந்த விஷயம் இவனுடைய மனம் எப்படி இருக்கோ அப்படியே உலகம் விரியும் அப்ப அதான் நான் சொல்றேன் பச்சை கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாமே பச்சையா தெரியும் அப்ப கெட்ட மனம் உள்ளவனுக்கு இந்த உலகம் எப்படி தெரியும் எல்லாம் கெட்டதா தெரியும் நல்ல மனம் உள்ளவனுக்கு இந்த உலகம் எப்படி தெரியும் எல்லாம் நல்லதா தெரியும் அப்ப இங்க என்ன குணங்களுடைய அடிப்படையில் இந்த உலகம் விரியுது அந்த விரிவைத்தான் இந்த சாஸ்திரம் இங்க அழகா இப்படி சுட்டி காட்டுது இப்படி சுட்டி கிரம சிருஷ்டி இந்த கிரமம்னா என்ன இங்க ஒரு கர்மா நடக்குது இங்க காரியம் நடக்குது அந்த காரியம் யாரால நடக்குது அந்த ஈஸ்வரனால நடக்குது அப்ப அந்த ஈஸ்வரன் யாரு பரபிரம்மத்தினுடைய ஒரு பிரதிபிம்பம் அவன் வந்து இதை படைச்சி இந்த உலகத்தை இயக்கிட்டு இருக்கான் அந்த இயக்கத்துல இதெல்லாம் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கிட்டா இப்ப நம்ம மனசு என்னன்னா ஒரு சமாதானப்படுது அப்ப ஓகே ஈஸ்வரன் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் ஈஸ்வர காரியம் நடந்துட்டு இருக்கு அதில் நான் இந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்போ இது வந்து நான் செய்யலை ஈஸ்வரை செய்யலாம் அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு திருப்தி உண்டாயிருது பாருங்க இது கிரமசிருஷ்டி ஆனால் நீங்கள் எப்படி சுற்றி வந்தாலும் கடைசியில் என்ன இறக்கிறது இறைவன் மட்டும்தான் ஏன்னா இந்த காரியம் எல்லாம் இறைவனாலே வந்து இறைவனாலேயே போகுதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இங்கே நீங்கள் யார் உண்மையிலேயே நம்மங்கிற ஒரு விஷயம் இல்லை இங்கே ஆனால் நான் என்ன சொல்கிறோம் நான் இருக்கிறேன் நான் நான் சொல்லி அகங்காரத்தில் ஆடிக்கிட்டு இருக்கிறது தான் சாஸ்திரம் சுட்டி காட்டுது ஏன்னா இங்கே எப்படி சுற்றி வந்தாலும் சரி இந்த மாயைன்னு சொல்லி இந்த ஞானத்தில் புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப அலட்டிக்காம இருக்கிறதும் ஒரு வித மனமுதிர்ச்சி நிலை இல்ல ஈஸ்வரன் தான் எல்லாம் செய்யறான் இதுல வந்து நான் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை எல்லாம் அவன் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் கிட்ட ஒப்படைச்சிட்டாலும் ஒரு மனமுதிர்ச்சி நிலை தான் ஏன்னா இங்க மனசு ஏதோ ஒரு வகையில பக்குவப்பட்டா சந்தோஷம்தான் அதை தான் இங்க வந்து மூன்று வித நிலைகள்ல மாத்தி சொல்றாங்க ஆனா படைப்பு எண்ணமும் ஒரு மாயா அப்படிங்கறத தெல்ல தெளிவாக சாஸ்திரம் சுட்டி அதுதான் நமக்கு அந்த சாட்ல ரொம்ப தெளிவா போட்டிருப்போம் அதாவது முதல்ல வந்து இறைவன் பிரம்மம் மட்டும் இருக்கிறான் சைத்தன்யம் மட்டும் இருக்கிறது அதாவது அந்த சுத்த பிரம்மம்னு சொல்றோம் அதுல இருந்து ஒரு மூலப்பிரகிரு உண்டாகுது மாயை உண்டாகுது அந்த மாயை எப்படி இருக்குது பிரம்மம் இல்லாம இருக்காது ஏன்னா இப்ப நான் இல்லாம என்னுடைய உருவம் வந்து கண்ணாடியில தெரியாது இப்ப நான் ஒருத்தர் இருந்தாதானே என்னுடைய உருவம் கண்ணாடியில தெரியும் நானே இல்லன்னா கண்ணாடிக்கல ஒண்ணுமே இருக்காது அப்ப அப்பிரம்மம்னு ஒண்ணு இருக்குது அதனாலதான் என்ன நடக்குதுங்க ஈஸ்வரன் தெரியறான் அப்ப ஈஸ்வரங்கிறவன் யாரு பிரம்மத்துக்கு வேறானவன் கிடையாது ஆனா ஈஸ்வரன் தனியா இருக்கிறானா இல்ல பிரம்மம் இல்லாமல் ஈஸ்வரன் இல்ல அப்ப அதனால புரிஞ்சுக்கணும் அப்ப இங்க நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் நமக்குள்ள விஷயம் அப்படின்னா இங்க இறைவன் அறிவாக இருக்கிறான் அறிவு தான் இறைவனு ஆனா மனசுன்னு ஒன்னு இருக்குது அந்த மனசு எங்க இருந்து வருது அந்த அறிவிடம் இருந்து வருது ஆனா மனம் மட்டுமே தனியா நிக்குமானா நிக்காது அறிவு இல்லைன்னா மனசு இருக்காது அப்ப அறிவுங்கிற ஒரு விஷயத்துல இருந்து தான் மனம் பிரதிபிம்பிக்குது ஆனா இந்த மனசு என்ன நினைச்சுக்குதுன்னா நானே தான் எல்லாமா இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு அகங்காரத்தில் ஆடிக்கிட்டு இருக்குது இந்த அகங்காரத்தை தான் சாஸ்திரம் சுட்டி காட்டுது சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம்ங்கிற அந்த மகத்துவத்திலிருந்து அகங்காரம் உண்டாயிடுச்சு இந்த அகங்காரம் மனம் சார்ந்து இருக்கிறதுங்கிறத சுட்டி அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் இங்கே வந்து மனசு வந்து அகங்கார நிலைக்கு உயர்ந்து கொண்டு நான் தான் எல்லாம் செய்யறேன் நான் தான் எல்லாம் பார்க்குறேன் நான் தான் எல்லாம் கேட்கறேன் அப்படின்னு இதை ஆடிக்கிட்டு இருக்கிற ஆட்டம் இருக்கு பாருங்க இத அகங்காரம் அகங்காரம்னு சாஸ்திரம் சுட்டி அப்ப இதுல இருந்து உண்மையா என்ன இந்த மனசுதான் உண்மையிலேயே இருக்கா அப்படி கிடையவே கிடையாது ஏன்னா அங்க அறிவு இருக்கிறதால்தான் மனசு பிரதிபிம்பிக்குது அறிவு இல்லைன்னா மனசு இல்லை அப்ப இந்த மனசு உண்மையிலேயே இருக்குதா அப்படின்னா இல்லையே ஏன்னா நீங்க தூங்கும் போது காணாம போயிடுதே இப்போ இந்த மனசு எப்ப இருக்குது விழிப்பு நிலையில இப்ப நம்ம பேசுற விஷயங்கள் தெரியுது நம்ம பாக்குற விஷயங்கள் தெரியுது எல்லாம் இந்த புலன்கள் அடிப்படையில இந்த உடலினுடைய அடிப்படையில நம்ம ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்கிறோம் மனதை வந்து அடிப்படையை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் பார்க்கறோம் கேக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் ஆனா இதே உடலும் புலன்களும் மனமும் ஆழ்ந்த உறக்கத்துல காணாம போயிடுது இல்ல அப்போ அவ்வியக்திலைக்கு போயிடுது அவ்வியம்னா ஒடுங்கிடுது விதை வடிவில் போய் ஒடுங்கிடுது அதுதான் காரண சரீரம் ஈஸ்வர சரீரம்னு சொல்றோம் ஈஸ்வரன் சொல்றோம் ஏன்னா இங்க ஈஸ்வரன் யாரு மாயை ஈஸ்வரன் தான் மாயை மாயன்னு சாஸ்திரம் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்குது ஏன்னா ஈஸ்வரன் யாரு ஆதி மூலமாகிய பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம் தானே அவனுடைய பிரதிபிம்பம் அது உண்மை ஆயிடாது இப்ப கண்ணாடி முன்னாடி இருக்கக்கூடிய என்னுடைய உருவம் உண்மையாயிடாது நான் தான் உண்மை ஆனா கண்ணாடியில் தெருகிற தோற்றம் வந்து ஒரு மாயை அது போல ஈஸ்வரன் வந்து மாயை அப்படிங்கிறத சாஸ்திரம் சுட்டி காட்டுறதுதான் இந்த பாடல்கள் வழியாக நமக்கு தாண்டவராய சுவாமிகள் ரொம்ப தெளிவாக விளக்குறாரு அடுத்த பாடலை சொல்றாரு இப்ப நம்ம வந்து இருபத்தி நான்காவது பாடலை முடிச்சுட்டோம் இப்ப இருபத்தி ஐந்தாவது பாடல்க்க வரும் என்ன சொல்றாருனா இக்குணங்களிலே வின் போன்று தோன்றும் குணங்களினும் தூயதாம் முதற்குணம் மாயையாகும் அகுண பிரம்ம சாயை அந்தரியாமி மாயை எக்குணங்களும் பற்றாதோன் நிமித்த காரணனாம் ஈசன் அப்படின்னு சொல்லி இங்கேயும் அதே மாதிரி பாட்ட முடிக்கிறார் அதாவது இந்த மூன்று குணங்கள்ல ஆகாயம் போன்று எங்கும் நிறைந்திருக்கின்ற பரபிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம் தான் முதற் குணமான சத்துவ குணத்தில் நிழல் போன்று பிரதிபிம்பிக்கிறது அப்படிங்கிறாரு இப்போ இந்த மூன்று குணங்கள் வந்து இந்த மூலப்பிரகிருந்து வெளிப்படுத்து பார்த்தீங்கன்னா சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் அப்படின்ற மூன்று குணங்கள் வெளிப்படுறதுல இப்போ ஈஸ்வரனுடைய குணாதிசயத்தை சொல்றாரு அதாவது ஒரு மாயையா வெளிப்பட்ட அந்த ஈஸ்வர பிரதிபிம்பம் சத்துவகுணத்துல பிரதிபிம்பிக்கும் போது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூய்மையா இருக்குது அதுல வந்து எந்த ஒரு கழகமும் இல்லை அதுதான் பிரம்மத்தினுடைய சாயில் தோன்றிய மாயை அது ரொம்ப தூய்மையான தெல்ல தெளிந்த எதிரி சம்மந்தப்படாத ஒரு ஆனந்த நிலையில் அது இருந்துகிட்டு அப்ப தூய்மையான சத்துவ குணத்தில் பிரதிபிம்பிக்கின்ற மாயையில் தோன்றிய சைத்தன்யத்தை தான் ஈஸ்வரன் என்றும் அந்தரியாமை என்றும் சாஸ்திரம் சுட்டி இப்போ நமக்குள்ள ஒரு சைத்தன்யம் இருக்குது இல்ல இப்ப நம்ம இயங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஈஸ்வர சக்தி நமக்குள்ள இருந்து நம்ம இயக்கிட்டு இந்த உடம்பு இயக்கிட்டு இந்த மனசு இயக்கிட்டு அப்ப அந்த இயக்கத்துக்கு காரணமா எது இருக்கு இந்த உடம்புல சைத்தன்யம் இருக்கு இப்ப இந்த சைத்தன்யம் அப்படிங்கிறது யாருன்னா ஈஸ்வரன் இருக்குது அந்த ஈஸ்வரன் இருக்கா இந்த உடம்பு இயங்கிட்டு இருக்கு ஏன்னா இந்த வந்து ஈஸ்வரன் தான் இப்ப பிரம்மம் வந்து எப்பயுமே இயங்காது பிரம்மத்துக்கு வந்து இயக்குற இயங்குற வேலையே கிடையாது அது வந்து தண்ணில் தானாய் தனித்துவமாய் நின்றுகிட்டே இருக்கும் அதுல எந்த ஒரு அசையும் இல்லை அசையாத நிலையை பிரம்மம்னு சொல்றதும் அசைகிற நிலையை ஈஸ்வரன் சாஸ்திரம் சுட்டி காட்டுது அப்ப இங்க இந்த உடம்புக்குள்ள வந்து சைத்தன்யம் உள்ள வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த உடம்பு அசைய வைக்குது அப்படின்னா இந்த உடம்புல வந்து பார்வை வழியா காட்சி தெரியுது காதுகள் வழியா விஷயங்கள் கேட்கப்படுது அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு செயல்பாட்டும் இந்த உடம்பு என்ஜாய் பண்ணுறதுக்கு எது காரணமா இருக்குன்னா அந்த சைத்தன்யம் உள்ள இருக்கிற வரைக்கும் தான் அந்த சைத்தன்யம் வந்து எப்போ இல்லாமல் போகும் அது எப்பயுமே இருக்கும் இந்த உடல் வந்து தன் தகுதியை இழந்துடுச்சுன்னா அந்த சைத்தன்யத்துக்கு அந்த வேலை இல்லை அப்படிங்கிறது இவங்க சுட்டி காட்டுறாரு அப்போ இந்த சைத்தன்யம் என்ன பண்ணுதுன்னா அந்தரியாமையாக இந்த ஒவ்வொரு தேகத்துக்குன்னு இருக்கு அதில் எந்த குணத்தில் அது உள்ள இருக்கு சத்துவ குணத்தில் அது இருக்கு அது ஆனால் மற்ற குணங்களாகிய ரஜோ குணம் தமோ குணம் வந்து அந்த ஈஸ்வரனை பற்றாது அந்த சைத்தன்யத்தை பற்றாது ஏன்னா அது வந்து எப்பயுமே நிமித்த காரணமான ஈஸ்வரனுக்கு அந்த அகங்கார மமகார ரூபா அபிமானம் கிடையாது ஏன்னா அந்த சைத்தன்ய எப்படி இருக்குது உடல்லையோ மனசுலயோ வந்து அது மாட்டாது அதனால தான் பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா ஜீவ நான் இல்லைன்னு சுட்டி காட்டுறாரு ஏன் ஜீவ இல்லை இந்த உடம்புலயோ இந்த உலகத்திலயோ நான் இல்லப்பா நான் வந்து ஒரு மணிகள் ஊடுருவியவன் போல இப்ப மணி வந்து நிறைய மணிகள் இருக்கு ஒரு கயிறையோ அல்லது ஒரு சரடியோ எடுத்து மணியை கோக்குறோம் இப்ப அந்த கோர்க்கப்பட்ட கயிற்குள்ள அத்தனை மணிகளும் இருக்குது ஆனா அந்த மணிக்கும் அந்த கயிறுக்கும் ஒட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா இல்லை சம்மந்தம் இல்லாம தான் அங்கே நின்றுட்டு இருக்குது அது பூரா மணி வந்து அந்த கயிறுல சம்மந்தம் இல்லாம நின்றுட்டு இருக்கு எப்போ வேணா உருவி ஒரு மணியை நம்ம வந்து அந்த கயிறுல வேண்டாம்னா உருவி எடுத்துக்கலாம் ஆனா கயிறு அப்படியே தான் இருக்கும் அது இந்த உடல் வந்து போகிறது ஆனா சைத்தன்யம் எப்பயும் இருக்கு இப்போ அந்த ஒவ்வொரு உடலும் ஒவ்வொரு மணி மாதிரி இப்ப உங்க உடல் என்னுடைய உடல் மற்றவர்களுடைய உடல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு மணி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அப்ப அந்த சைத்தன்யத்துக்குள்ள அதாவது அந்த அந்தக்குள்ள கோர்க்கப்பட்டிருக்கிறது இந்த உடல்கள் எல்லாம் எப்போ வேணாலும் உடல் ஊடுருவி எடுத்துடலாம் அந்த மணியை எடுத்து உடச்சி எரிஞ்சிடலாம் மணியை தூக்கி வீசிடலாம் மணிக்கு எந்த வேல்யூமும் கிடையாது ஆனா அந்த கைத்துக்குள்ள வரும்போது அது ஒரு அழகான மாலையாக காட்சி மாதிரி இங்க இந்த ஒவ்வொரு உடல்களும் சேர்ந்து இந்த பிரபஞ்சமாக நமக்கு தோற்றம் ஆகுது காட்சி ஆகுது அப்ப இங்க அவர் சுட்டி காட்டுறாரு அப்படி காட்சி என்ன நடக்குது இங்க சைத்தன்யத்துக்கு எந்த ஒரு குணபேதங்கள்லயும் மாட்டாது சைத்தன்யம் வந்து சுத்த சத்துவ குணத்துல இருக்கு மேலோங்கி இருக்கு அதுக்கு வந்து அகங்காரம் அமகார ரூப அபிமானம் அதுக்கு கிடையாது அப்ப அதனால்தான் அது வந்து தூய்மையான குணம் அப்படிங்கிறது இந்த பாடல சொல்றாரு இக்குணங்களிலே வின் போன்று இருக்கும் சிற்சாயை தோன்றும் முக்குணங்களிலும் தூயதா முதற்குணம் மாய ஏன் அந்த முதற்குணத்தை மாயைன்னு சொல்றாரு அதுதான் ஈஸ்வரன் ஈஸ்வரனுக்குதான் மாயின்னு பேரு அப்ப அந்த முதற் மாயையாகும் அக்குண பிரம்ம சாயை அந்தர்யாமி மாயை எக் குணங்களும் பற்றாதோ நிமித்த காரணனாம் ஈசன் அப்படின்றாரு கடைசியில ஈசன் சொல்றாரு ஈஸ்வரன் சொல்றாரு எப்படி சொல்றாங்க குண பிரம்ம சாயை அப்ப அந்த சத்துவ குணத்தினுடைய நிழல் தான் இங்க ஒவ்வொரு உடம்புக்குள்ளயும் அந்தர்யாமியாக உள்ள போயி அந்த உடம்பை இயக்கிட்டு இருக்கு அப்ப அந்த இயக்கத்துல இங்க நம்ம வந்து சத்துவ குணத்துல இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு வந்து இந்த உடம்பு செய்யற காரியங்கள் எல்லாம் பற்றாது இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டார் கடந்த வகுப்புல கடந்த வகுப்பு நில சாதாரணமா பொதுவாக கேட்டாரு இப்போ நம்ம செய்யற கொலை கொள்ளையெல்லாம் ஈஸ்வரனை பற்றுமா ஈஸ்வரனுக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு அப்படி சற்று ஈஸ்வரன் வந்து எதுலையுமே சம்பந்தம் இல்லாம இருக்கா இந்த தனிப்பட்ட உடல் செய்கிற காரியம் எதை வச்சு செய்து இந்த மனசை வந்து நான் நினைச்சுக்கிட்டு நான் இந்த மனம் வந்து பிரதிபிம்பித்த இந்த உருவத்தை அந்த இமேஜினேஷனை வந்து என்னுடைய இதுன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு நான் செய்யறேன் என்னுடைய இது அப்படிங்கிற அகங்காரம் அமகாரத்துக்குள்ள ரஜோ குணம் தமோ குணத்துக்குள்ள ஜீவன் சிக்கிக்கிட்டதுனால அவனுடைய செயலாக இதை பாவித்து கொண்டு செய்யும் போது அவனுடைய பாவ புண்ணியங்களாக அவனுக்கு மாறுது அதுதான் கர்மா தேரின்னு நம்ம சொல்றோம் இப்ப மூன்று கர்மாக்கள் நமக்கு இருக்குது இல்லையா சஞ்சித கர்மா ஆகாமிய கர்மா பிராரப்த கர்மா இந்த மூன்றும் ஜீவனுக்கு ஏன் பற்றுது இதை நான் செய்கிறேன் அகங்காரம் அவங்க வரும்போது பற்றுது ஆனா ஈஸ்வரனுக்கு இது பற்றாது ஏன்னா ஈஸ்வரன் சம்பந்தமே படல அவன் வந்து படாம இருக்கிறான் அப்ப கொலை செய்யறது வந்து ஈஸ்வரன் செய்யறானா கிடையாது கொள்ளை அடிக்கிறது ஈஸ்வரன் செய்யறானா கிடையாது இங்க கொலை கொள்ளையெல்லாம் மனிதன் வந்து தன்னுடைய மமகார அகங்காரத்துல மாட்டிக்கிட்டு நான் செய்கிறான் ஏன்னா அவனுக்கு புரியல நான் யாருன்னு தெரியாதனால இதெல்லாம் செய்யறான் தெரிஞ்சுக்கிட்டான்னா இங்க அவன் சத்துவ குணத்துக்கு மேலும் அதனாலதான் மூன்று குண பேதங்களில தமோ ரஜோகுணம் கடந்து சத்துவ குணத்துக்கு முதல்ல நம்ம வரணும் அப்புறம் சத்துவகுணத்தையும் கடந்தாதான் நம்ம குணாதிதைக்கு போக முடியும் அப்ப நம்ம எங்க சிக்கிக்கிட்டு இருக்கோங்கிற குணபேதங்களை நாம ஆராய்ச்சி பண்ணி மாத்திக்கணுமே தவிர இன்னொருத்தர் நமக்கு சுட்டி காட்ட முடியாது ஒவ்வொருத்தருடைய குணபேதங்கள் அவரவர்களை சார்ந்தது இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க உங்க கேரக்டர் உங்களுக்கே தெரியும் ஏன்னா நீங்க நடந்துக்கிற பிஹேவியரும் உங்களுடைய ஆட்டிடியூடும் மற்றவங்க சொல்ல முடியாம தயங்கலாம் உங்களுக்கு கோபம் வரும் உங்களை பார்த்தாலே பயப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க உங்களை பார்த்து கண்டுக்காம கூட இருக்கலாம் ஆனா உங்களுடைய பிஹேவியரை நீங்களே சுயவிச்சாரம் பண்ணி பார்க்கணும் அதுதான் சாஸ்திரம் சுட்டி காட்டுது நீ உன்னை யாரும் தெரிஞ்சுக்கப்பா உன்னை யாரும் தெரிஞ்சுக்கப்பா நான் யார் நான் யாருன்னு பாரு அப்படின்னு ரமண மகர்ஜி சொல்றாரு அப்ப நான் யார் நான் யாருன்னு பாத்தீங்கன்னா எந்த குணபேதங்களை நீங்க சிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும் நீங்க சத்துவ குணத்துல சிக்கிட்டு இருக்கீங்களா இல்ல ரஜோ குணத்துல சிக்கிட்டு இருக்கீங்களா இல்ல சமோ குணத்துல சிக்கிக்கிட்டு இருக்கீங்களா இன்னும் கீழ் நிலையில அதாவது சோம்பேறியா எந்த எந்த வேலையிலும் ஆர்வம் இல்லாம எதுலயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க இப்ப நிறைய பேர் அந்த மாதிரியும் ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு சாமியார் ஆயிட்டேன் நான் சன்னியாசி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு சும்மா கோயில் அடையில படுத்துக்கிட்டு வந்துட்டு பிச்சி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஒரு சத்துவகுணத்தில் இருக்கிற மாதிரி தன் தானே ஏமாத்திட்டு இருக்கிறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க அது சத்துவகுணம்னு சொல்ல முடியாது சத்துவகுணம் வந்து ஒரு ஈஸ்வரத்தன்மையுடைய மேலோங்கிய குணம் அந்த குணங்கள் வந்து ஒரு அறிவு பிரகாசம் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான குணம் அந்த நிலையில் இருக்கிறவங்களாம் வந்து ஒரு ஆனந்தமயமோ அவங்க கிட்ட இருந்து வெளிப்படுற வார்த்தைகளோ அவங்க செய்கிற செயல்களும் இந்த உலகத்துக்கே ஒரு நன்மை பயக்கக்கூடிய நிலையில் இருக்குமே தவிர ஒரு சோகரி நிலையில் இருக்கவே இருக்காது ஆனா இந்த சோம்பேறு நிலையில வாழ்றவங்க வாழ்க்கையெல்லாம் எப்படின்னா தமோ குணத்துல இருக்குறது நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க எல்லாம் குணத்துல இருந்துகிட்டு சும்மா உழைக்காம சாப்பிட்டுக்கிட்டு பைத்த வாழை கழுவிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறவங்கதான் நிறைய இருக்காங்க ஆன்மீகம்ங்கிற பேர்ல அப்படித்தான் ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு அதையும் நான் நீங்க சுட்டி காட்ட விரும்புறேன் அது ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுது ரஜோ குணத்துல சிக்கிக்கிட்டு டெய்லி காலையில எழுந்து நைட்டு தூங்குற வரைக்குமே நேரம் இல்லாம உழைக்குது ஓயாம உழைக்குது ஆனால் அந்த உழைப்பினுடைய நோக்கம் என்னன்னு அதுக்கு தெரியல அப்படி ஒரு கூட்டம் ரஜோ குணத்தில் சிக்கிட்டு இருக்கு இந்த ரெண்டு குணங்களையும் கடந்து சத்துவ குணத்தில் வந்தால் மட்டும்தான் இந்த நன்மை தீமைகள் பாவ புண்ணியங்கள்ற இருமைகளை விட்டு விலகவே முடியும் இருமைகள் கடந்து நிலைங்கிறத ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்னா ஈஸ்வர நிலைக்குள்ளே வரணும் ரஜோகுணத் தன்மையிலிருந்து சத்துவகுணத்தன்மைக்கு யார் வருகிறார்களோ அவர்களுக்கு தான் நான் யாருங்கிறது காட்டி கொடுக்கும் அதுக்கு முன்னாடி காட்டி கொடுக்கவே வாய்ப்பே இல்லை ஏன்னா மனசு வந்து ஒடுங்காது மற்ற நேரங்கள்லாம் வந்து குப்ப மாதிரி கண்டதை இழுத்து போட்டுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கு ரஜ குணத்துல அதனால கொஞ்சம் குணபேதங்கள்ல எந்த குணம் நமக்கு மேலோங்கி இருக்குதுங்கிறது நாம தான் நமக்கு நாமே கண்டுபிடிச்சுக்கணும் அப்படிங்கறது சாஸ்திரம் சுட்டி காட்டுது அடுத்தது இருபத்தி அஞ்சாவது பாடலை இந்த விஷயத்த சொல்லி முடிச்சுட்டு இருபத்தி ஆறாவது பாடல் என்ன சொல்ல வராங்கன்னு ஈசனுக்கு இது சுளுத்தி இதுவே காரணசரீரம் கோசம் ஆனந்தமாகும் குணம் ராசதம் அவித்தை தேசரும் அவித்தை தோறும் சிற்சாயை சீவக்கோடி நாசமாம் உயிர்க்கு அப்போது நாமமும் பிராக்னாமே அப்படிங்கிறார் அதாவது ஈஸ்வரனுக்கு இது சுளுத்தி அதாவது இவ்வாறு தோன்றிய ஈஸ்வரனுக்கு மாயை வந்து சுளுத்தி அவஸ்தை சுளுத்தி அவஸ்தைனா என்ன ஆழ்ந்த உறக்க நிலை அதாவது அந்த தூக்கத்துல இப்ப நமக்கு ஒன்றும் தெரியல நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் மனிதன் ஆனா பெண்ணா இல்ல நான் வந்து வழக்கறிஞரா இல்ல வேறாசிரியரா அப்படின்னு எதுவுமே தெரியாம தூங்கிட்டு இருக்கிறோம் அந்த ஆழ்ந்த உறக்க நிலையில் நம்ம இருக்கிறோம் அது வந்து சுளுத்தி அவஸ்தின்னு சொல்றோம் அது போல ஈஸ்வரனுக்கு வந்து இந்த மாயை தான் சுழ்த்தி அவஸ்தை ஏன் அந்த மாயை சுளுத்தி அவஸ்தை நீங்க சொல்றாருன்னா இது வந்து அந்த உறக்க நிலைக்கு போயிட்டா நமக்கு ஒண்ணுமே தெரியாத நிலைதானே அந்த நிலையில என்ன நடக்குது எது நான் உண்மை அப்படின்னு நமக்கு தெரியாம ஒடுங்கி இருக்கிற நிலை அப்ப கனவு உலகமும் கிடையாது நினைவு உலகமும் கிடையாது அப்ப இந்த ரெண்டு உலகமும் இல்லாத ஒரு நிலைப்பாட தான் நம்ம வந்து ஆழ்ந்த உறக்கம்னு சொல்றோம் அது போல ஈஸ்வரனுடைய இந்த பிரபஞ்சம் வந்து உண்மையிலே இல்லைங்கிறது தான் மாயை மாயன்னு சாஸ்திரம் சுட்டி அது வந்து ஈஸ்வரனுக்கு சுளுத்தி அவஸ்தை அதுவே காரண சரீரம் அதுதான் கோஷங்கள்ல ஆனந்தமய கோஷம் நமக்கு ஐந்து கோஷங்கள் இருக்கு நம்ம பார்த்தோம் ஸ்தூலத்தேகம் வந்து அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம்னு ஐந்து கோஷங்கள் இதுவும் இது பாடல்ல வரும் பின்னாடி இதெல்லாம் பிழிவா பார்க்கலாம் இந்த கோஷங்கள்ல கடைசியா உள்ள ஆனந்தமய கோஷம் இருக்கு பாருங்க அதுதான் ஈஸ்வர நிலை அப்ப அந்த ஈஸ்வர நிலையில என்ன சொல்றாரு ஈஸ்வரனுடைய ரஜோ குணம் தான் அவித்தை அறியாமை அப்ப இங்க வந்து நம்ம என்ன குணங்கள் இருக்கிறோம் இந்த மனசு வந்து எந்த குணங்கள் இருக்கோ அந்த குணங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்க உலகம் வந்து விரியும் அதுதான் ஈஸ்வருடைய ரஜோ குணத்துல பிரதிபிம்பிக்கின்ற அறியாமை நிலையை வந்து என்ன சொல்றாருன்னா கோடிக்கணக்கான ஜீவர்கள் அப்படின்னு சொல்றாரு அதாவது இப்ப இங்க விசை என்னன்னா மூன்று குணங்கள் வந்து மூலப்பிரி பிரவீர்த்திக்குது அதாவது ரஜோகுணம் தமோகுணம் சத்துவகுணம் இப்ப சத்துவகுணத்தில் தோன்றியவன் ஈஸ்வரன் இப்ப ரஜோகுணத்தில் தோன்றியவர் ஜீவர்கள் அப்படிங்கிறார் ஏன் ரஜோகுணத்தில் தோன்றிய ஜீவர்கள் இப்ப சத்துவகுணத்துக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது சுத்த குணம் அது அந்த குணத்துல ஈஸ்வரன் இருக்கிறான் ஆனா ரஜோகுணம் அப்படி இல்லை அது ஒரு அழுக்கு பிடிச்ச குணம் அதான் ஏற்கனவே சொல்றாருல்ல மூன்று கலர்ல சுட்டி காட்டுறாரு சத்துவகுணம் வந்து தூய்மைட்டோம் ரஜோ குணம் வந்து அழுக்குன்னு சொல்லிட்டோம் தமோ குணம் வந்து இருட்டுன்னு சொல்றாரு அப்போ ரஜோ குணத்துலதான் ஜீவர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்றாரு அப்ப ஜீவத்துவங்கிற தன்மை எங்க வந்துடுது ரஜோ குணத்துல வந்துடுது அதனால தான் நம்மளால ஒரு நிமிஷம் சும்மா இருக்க முடியுது இல்லை இதை செய்யறேன் அதை பண்ணி பாக்குறேன் இல்ல இப்படி பண்ணலாம் அப்படின்னு எதையாவது ஒன்னு செஞ்சுட்டு இருக்கிறோம் இல்லையா அந்த நிலைக்கு வந்து ஜீவர்களுடைய தன்மையை சுட்டி அப்ப இந்த ஜீவர்களுக்கு என்ன சரீரம் இருக்குது சூக்ம சூழ தரிவர்கள் உண்டாவதற்கு முன்பாக அந்த காரண சரீரத்தின் பெயர் தான் வந்து பிராங்ணன் அப்படின்றாரு அதாவது பிராக்ணன் அப்படிங்கிற ஒரு நிலை என்னன்னா இந்த ஈஸ்வருடைய நிலையில இருக்கக்கூடிய இந்த மனசு வந்து பிராங்ணன் நிலையில இருக்குது இது எப்ப வந்து ரஜோ குணத்துக்குள்ள வருதோ அப்ப ஜீவத்தன்மைக்குள்ள வந்துடுது அப்பதான் இந்த குணம் வந்து வெளிப்பட்டு எல்லாம் நான் செய்யறேன் இது என்னுடையது அப்படிங்கிற அகங்காரம் அமகாரத்துக்குள்ள சிக்குது அப்ப இந்த ஜீவன் வந்து சூட்சும ஸ்தூல உடல் எடுத்து நாசமாகும் போது அதாவது உயிர் வந்து மீண்டும் சுழித்து நிலையில் காரணம் சம்பந்தம் வைக்கும் போது அதன் பெயர் வந்து அதாவது இந்த உண்மையிலேயே சத்துவ குணத்துல சுத்த பிரம்மமாக இருந்துகிட்டு இருக்குது அது எதுலயும் சம்பந்தப்படாமல் இருந்துட்டு இருக்குது ஆனா இந்த மனம்ங்கிற ஒரு விஷயம் வெளிப்பட்ட உடனே ரஜோகுண தன்மைக்கு வந்துடு பாருங்க அந்த ரஜோகுணத்தன்மையில தான் இந்த அகங்காரம் மமகாரம் எல்லாம் உண்டாகி அது எல்லா ஆர்ப்பாட்டையும் செஞ்சுட்டு இருக்குது அப்ப இது மீண்டும் எங்க போய் ஒடுங்குது ஒவ்வொரு நாளும் இரவு அந்த காரணசரீரத்தில் போய் ஒடுங்குது நைட் தூங்கும் போது அந்த மூல பிரகிருக்குள்ள போய் ஒடுங்குது அந்த நிலைப்பாட்டுக்கு வந்து ஒரு பிராங்கின்கிற பெயர் வைக்கிறார் காரணசரீரத்தின் பெயர் தான் பிராங்கிணன் அப்படின்னு இங்க இன்னும் போக போக இந்த பாடங்கள் வந்து இன்னும் தெளிவா புரியும் வரும் கடைசி வரைக்கும் நல்ல தெளிவா புரியும் அடுத்த பாடல சொல்றாரு அழுக்கொடு பற்றும் ஜீவர்க்கு அதுவே ஆனந்த கோஷம் சுளுத்தி காரணசரீரம் சொன்னது இம்மட்டும் இரண்டால் வந்த மூல ஆரோபம் வழியும் நீ மொழிய அதாவது அறியாமையை பற்றும் ஜீவர்களுக்கு அதுதான் ஆனந்தமய கோஷம் ஜீவர்களுக்கு இந்த அறியாமை சுளுத்தி அவஸ்தையாகவும் காரணசரீரமாகவும் உள்ளது அப்படிங்கிறார் அதாவது இங்க ஈஸ்வரன் ஜீவர்கள் அப்படின்னு ரெண்டு நிலையா பிரிக்குது இந்த குணம் இந்த குணபேதங்கள் அதாவது மூலப்பிரகிருதி ஆகிய மாயையிலிருந்து வெளிப்பட்ட மூன்று குணங்கள்ல சத்துவகுணத்தில் வந்து தனியாக ஈஸ்வரன் இருக்கிறான்னு சொல்லிட்டு ரஜோகுணத்துல வந்து ஜீவர்கள் இருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த ஜீவர்களுடைய அறியாமையை வந்து ஆனந்தமய கோஷத்துல காரணசரீரத்துல போய் ஒடுங்குது அதாவது ஈஸ்வரன் போய் ஒடுங்குனா அது வந்து ஆழ்ந்த உறக்க நிலை அப்படின்னு சுட்டி காட்டுறாரு அது வந்து எப்பெல்லாம் போய் அந்த ஜீவர்கள் வந்து அந்த ஆனந்தமய கோஷத்துல காரண சரீரத்துல உடம்புறாங்களோ அப்போ அது அவங்களுடைய அவித்த நிலை அறியாமை நிலை ஏன் அறியாமை நிலைன்னு சொல்றாரு தன்னை யாருன்னு தெரிந்துக்க முடியலையில இப்ப விழிப்பு நிலையில நம்மளுக்கு ஏற்றி உலகமும் என்னுடைய பெயர் பதவியை வச்சு எனக்குன்னு ஒரு பாண்டும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்ப இந்த விழிப்பு நிலையில என்ன யாருன்னு கேட்டா நான் ஒரு வழக்கறிஞர் ஒரு டாக்டர் சொல்லுவேன் உண்மை நிலைப்பாடு எனக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடு சத்துவகுணத்துக்குள்ள போயிட்டா என்னுடைய உண்மை நிலை என்ன ஒரு நிலைப்பாடு அப்ப அது தூய்மையான நிலைப்பாடு ஆனா இந்த ரெண்டு நிலைப்பாடு இல்லாம அந்த காரண சரீரத்துல போய் மனசு ஒடுங்குது பாருங்க ஆள் புறக்க நிலையில அது வந்து அவ்விய நிலைன்னு சொல்லுது சாஸ்திரம் அதாவது இந்த உலகம் வெளிப்படாத நிலை அந்த இடத்துல ஒண்ணுமே தெரியாது சத்துவ குணமும் இல்லை ரஜோகுணம் இல்லை தமோ குணம் இல்லை அப்படி ஒரு ஒடுக்கத்தில் இருக்குது அப்போ இது வரைக்கும் கூறியது மாயின் மூன்று குணங்களில் முதல் இரண்டு குணங்களான சத்துவ குணம் ரஜோகுணம் பற்றி இதுல கூறினேன்னு சொல்றாரு அழுக்கொடு பற்றும் ஜீவருக்கு அதுவே ஆனந்த கோஷம் சுளுத்தி காரணசரீரம் சொன்னது இம்மட்டும் மோக முகுணத்து இரண்டால் வந்த மூல ஆரோபம் சொன்னோம் அதாவது இந்த ரெண்டு குணங்களுக்கு உண்டான மூல ஆரோபம் ஆரோபம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அத்தியாரோபம் அத்தியாசம் அப்படின்ட்டு அதுதான் நம்முடைய அறியாமை அதாவது கயிற்றை பாம்பாக நினைத்துக் ஒரு மயக்கம் ஒரு மாயை அது இங்க நம்ம ரெண்டு நிலைப்பில பார்த்தோம் ரெண்டு குணங்களை பார்த்தோம் அடுத்து சொல்றாரு இல்லாத ஒன்று இருப்பதாக ஏற்றி வைக்கப்பட்ட காரர சரீர கற்பனை என்று இனி சூக்ஷம சரீரம் உண்டான கற்பனையை நீ கேட்பாயங்கிறாரு இல்ல இப்ப அடுத்தது என்ன சொல்றாருன்னா இப்ப இந்த மூன்று குணங்களை ரெண்டு குணங்களை பார்த்துட்டப்பா அடுத்தது சூக்ஷம சரீரம் இந்த மனசு எப்படி உண்டாச்சுங்கிறது என்னுடைய கற்பனை கேள்வி இதெல்லாம் கற்பனைன்னு சொல்றாருன்னா இது உண்மை கிடையாது இதெல்லாம் வந்து நம் மனசு வந்து ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிற அறியாமை நிலை அதனால அப்படி சொல்றாங்க எட்டாவது பாடம் ஏம மாயா வினோத ஈஸ்வரனார் அருளினாலே பூமளி உயிர்களுக்கெல்லாம் போக சாதனம் உண்டாக தாமத குணம் இரண்டும் சக்தியாய் பிரிந்து தோன்றும் மீமமாம் மூடல் என்றும் விவிதமாம் தோற்றம் என்றும் அப்படின்னு இந்த பாட்டை முடிக்காமல் நிறுத்துறாரு அதாவது என்ன சொல்ல வராருனா மேற்கூறிய மாயா சக்தியாக ஈஸ்வரன் அருளினாலே ஒளிவு உயிர்களுக்கெல்லாம் சூக்ஷம தேகம் உண்டாவதற்கு தேவையான மாஹியின் மூன்றாவது குணமான தமோகுணம் இரண்டு சக்திகளாக பிரிந்தது அப்படிங்கிறார் இப்ப முதல்ல வந்து மூன்று குணங்கள் மூல பிரகிலிருந்து வந்தது ஒன்று வந்து சத்துவ குணம் இன்னொன்று வந்து ரஜோகுணம் இப்ப சத்துவகுணத்துல ஈஸ்வரன் வந்துட்டா ரஜோகுணத்துல ஜீவர்கள் வந்தாச்சு இப்ப மூன்றாவது குணம் என்ன தமோகுணம் இருக்கு இப்ப இந்த தமோ என்னவா மாறுதுன்னா இரண்டு சக்திகளாக பிரிகின்றது அந்த சாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சாட்டை கவனிச்சீங்கன்னா ரெண்டு சக்திகள் பிரியும் அது என்னென்ன சக்தி ஒன்று ஆவரணம் மற்றொன்று விட்சேபம் அப்படின்னு ரெண்டு சக்திகள் பிரிகிறது இப்ப இந்த ஆவரணம் விட்சேபம் அப்படின்னா என்னன்னா ஆவரணம் அப்படிங்கிறது மறைக்கும் சக்தி விட்சேபம் அப்படிங்கிறது தோன்றும் சக்தி அப்படி இந்த தமோகனதுல இருந்து இரண்டு சக்திகள் வெளிப்படுகின்றன ஒன்று ஆவரண சக்தி மற்றொன்று விட்சேப சக்தி அதாவது தோன்றும் சக்தி மறைக்கும் சக்தி என்ற இரண்டு சக்திகள் தமோ குணத்திலிருந்து வெளிப்பட்டன எந்த தமோ குணத்திலிருந்து மூலப்பிரகிருத்தினுடைய புக்குணங்களாகிய தமோ குணத்திலிருந்து வெளிப்பட்டது அப்ப இந்த ஆவரணம் என்றும் மறைக்கும் சக்தி இந்த விட்சேபம் என்ற இரண்டு சக்தி என்னவா மாறுதுங்கிறது அடுத்த சொல்றாரு அதாவது இந்த சித்தின் நிழல் அறிவினுடைய நிழல் என்ன பண்ணுறதுன்னா தமோ குணமாக அறிவு விளங்காத ஆவரண சக்தியாகவும் அறிவு விளங்குகின்ற விட்சேப சக்தியாகவும் தோன்றுகின்றது அப்படின்னு நீங்க ஏன் அப்படி சுட்டி இப்போ ஒரு மாயையிலிருந்து வெளிப்பட்ட மூன்று குணங்கள்ல ஜீவர்கள் ரஜோ குணத்துல வந்துட்டா கூட இங்க அவங்களுக்கு வந்து தமோ குணத்துக்குள்ள போனா ரெண்டு விஷயம் நடக்கும் என்ன நடக்கும் ஒண்ணு தன்னை யாருன்னு அறிந்து கொள்ள முடியாத மறைக்கும் சக்தி இன்னொன்று தன்னை யாருன்னு தெரிந்து கொள்ளக்கூடிய தோன்றும் சக்தி இந்த ரெண்டுமே எங்க வெளிப்பட்டு தமோ குணத்துல தான் இருக்குது அப்போ இந்த தமோ குணம் மூலமா நம்ம இந்த ரெண்டுல எதை பிடிக்கிறோமோ அதற்கேற்ற நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம வந்து ரஜோ குணத்தை தெரிஞ்சு அப்புறம் சத்துவ குணத்துக்குள்ள நம்ம வர்றதுக்கு உண்டான அந்த ப்ராசஸ் நமக்கு வந்து இந்த பாடத்திட்டங்கள் மூலமாக சுட்டி காட்டப்படுது இங்க மறைக்கும் சக்தி திட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன காரணம் நம்ம தமோ குண அடர்த்தியெல்லாம் அதிகமா இருக்கிறோம் ரொம்ப நம்ம அறியாமையில நம்ம யாரும் தெரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு அறிவற்றவனாகவே அதாவது புரிதல் இல்லாதவனாகவே வாழ்றோம் அப்படி நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க அதாவது மனிதனா இருப்பான் ஆறாம அறிவு படைத்திருக்கிறானா நிச்சயமா தெரியாது ஏன்னா அப்படி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களும் நம்ம நிறைய பேர் பாக்குறோம் இப்ப இவங்களுடைய நிலையெல்லாம் என்ன அந்த ஆவரண சக்தி தமோபுணத்துல மேலோங்கி இருக்கு மறைக்கும் சக்தி அதிகமா இருக்கிறதுனால தன்னை யாரும் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு அறியாமை நிலை அவ்யக்த நிலைகள் அவங்க இருக்கிறாங்க இப்ப இவங்க வந்து விழிப்பு நிலையில இருந்தாலும் இவங்க ஒண்ணு பெருசா தெரிஞ்சுக்க போறதில்லை இவங்க கனவு நிலையில இருந்தாலும் அந்த கனவை பத்தி இவங்க ஒண்ணு கவலைப்பட போறது இல்லை ஆழ்ந்த உறக்கத்தில் போனாலும் நல்லா தூங்குவாங்க கும்பகரணம் மாதிரி ஒன்றும் தெரிய போறது இல்லை இந்த குணபேதங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்களாகவோ அல்லது இந்த மூன்று அவஸ்தைகளை பற்றி ஆராயக்கூடியவர்களாகவோ இருக்க மாட்டார்கள் ஏன்னா அவங்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடிய ஜீவர்கள் அந்த ஜீவர்கள் எல்லாம் இப்போ எதிர சிக்கிட்டு இருக்காங்கிறது அவங்கதே விடுபட்டாதான் உண்டு ஏன்னா அது ஞானங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வரும்போது மட்டும்தான் விடுபட முடியும் இல்லைன்னா எதுலேயோ ஒரு மாய்க்கத்தில் அப்படியே மாட்டிக்கிட்டே இருப்பாங்க இந்த பாடல அவர் சொல்ல வர்றது என்னன்னா ஏம மாயா வினோத ஈஸ்வனார் அருளினாலே பூம்பளி உயிர்கட்கள் போக சாதனம் உண்டாக தாமத குணம் இரண்டு சக்தியாய் பிரிந்து தோன்றும் மீமமாம் மூடல் என்றும் விவிதமாம் தோற்றம் என்றும் இரண்டு சக்தியாக பிரியிறதுன்னு சொல்றாரு அப்போ ஒரு ஜீவர்களுக்கு ஒரு போக சாதனம் அதாவது அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வேணும்னா அது இந்த இதுலதான் உண்டாகுது இதுல மூன்றாவது குணமாகிய தமோ குணத்துலதான் உண்டாகுது எப்படி உண்டாகுது தோன்றும் சக்தி மறைக்கும் சக்தி என்ற இரண்டு சக்திகளாக வெளிப்பட்டு அதுல தன்னை யாரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையும் உண்டாகி ஜீவர்கள் அதுல தன்னை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத போக சாதனமாக இந்த நிலையை சுட்டி காட்டுறாரு அடுத்த இருபத்தி ஒன்பதாவது சொல்றாரு தோற்றமாம் சக்தி தன்னில் சொல்லிய விண்ணாம் விண்ணில் காற்றதாம் காற்றில் தீயாம் கணலில் நீர் நீரின் மண்ணாம் போற்றி வைந்தும் நொய்ய பூதங்கள் என்று பெயராம் சாற்றும் மற்றவற்றில் போகசாதன தனு உண்டாகும் அப்படிங்கிறார் தோற்றமாம் சக்தி தண்ணில் சொல்லிய விண்ணாம் விண்ணில் காற்றதாம் காற்றில் தீயாம் கணலில் நீர் நீரில் மண்ணாம் போற்றி வைந்தும் நொய்ய பூதங்கள் என்று பெயராம் சாற்றும் மற்றவற்றில் போகசாதன தனு உண்டாகும் அப்படிங்கிறார் தனு உடல் உண்டாகும் அப்படிங்கிறார் அப்ப என்ன சொல்றாருனா இப்ப இந்த விச்சேபம் சக்தி இருக்கல தோன்றும் சக்தி வரையும் சக்தி இந்த ஆவரண சக்தி இருக்கு விட்சேப சக்தி இருக்கு இப்ப இந்த தோன்றிய விட்சேப சக்தியில இருந்து சப்த அம்சமான ஆகாசம் தோன்றியது சப்த அம்சம்னா சவுண்டு ஆகாசத்துக்கு ஒளி இருக்கு அது வந்து இந்த ஆகாசத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா எப்பயுமே அது ஒளியிலேயே இருந்துகிட்டு இருக்கும் அது வந்து ஓம்கார் சப்தமாவே சாஸ்திரம் சுட்டி காட்டுது அப்ப அந்த சப்த ஆகாசம் என்ன பண்ணுதுன்னா பரிசு அம்சமான காற்ற உண்டாகுது அதாவது நம்ம தொட்ட உணரக்கூடிய ஒரு காற்று இருக்கு பாருங்க அதிலிருந்து அந்த ஆகாச அம்சத்திலிருந்து காற்றுன்னு ஒரு அம்சம் வெளிப்பட்டது அப்புறம் அந்த காற்றுலிருந்து ரூப அம்சமான அக்னி வெளிப்பட்டது அப்புறம் அந்த அக்னியிலிருந்து ரச அம்சமான நீர் வெளிப்பட்டது அப்ப நீரிலிருந்து வாசனை அம்சமான மண் தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஞ்சபூதங்களுடைய தோற்றத்தை இங்க சொல்றாரு தோற்றமாம் சக்தி தண்ணில் சொல்லிய விண்ணாம் விண்ணில் காற்றதாம் காற்றில் தீயாம் கணலில் நீர் நீரில் மண்ணாம் போற்றி வைந்தும் நொய்ய பூதங்கள் என்று பெயராம் அப்படிங்கிறார் அப்போ இந்த பஞ்ச பூதங்கள் எப்படி தோன்றுச்சு அப்படிங்கறத ஒரு படிநிலைகளுக்கு சொல்றாரு அதாவது முதல்ல வந்து இந்த ஆகாய பூதம் மட்டும்தான் இருந்தது அந்த ஆகாய பூதம் வந்து உண்மையிலேயே அதோடைய அம்சம் என்னன்னா சப்த அம்சம் சவுண்டு அந்த ஆகாயத்திலிருந்து ஒரு தொடு உணர்வாகிய பரிசம் தோன்றுச்சு அந்த பரிசத்து உணர்வுல காற்று உண்டானது அந்த காற்றுல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் ரூபங்கிற ஒரு விஷயத்துல அக்னி உண்டானது அந்த அக்னியிலிருந்து நீர் உண்டானது ரச அம்சமான நீர் உண்டானது அந்த நீரிலிருந்து வாசனை அம்சமான மண் உண்டானது ஆகாயம் ஆகாயத்திலிருந்து காற்று காற்றுல இருந்து அக்னி அக்னியிலிருந்து நீர் நீரிலிருந்து மண் என்ற ஐந்து பூதங்களும் தோன்றின அப்படிங்கிற ஆனா இந்த ஐந்து பூதங்களும் இங்க எப்படி தோன்றினா சூக்ஷூதங்கள் சூட்சம்னா கண்ணுக்கு தெரியாதது ஸ்தூல பூதங்களாக இன்னும் மாறல முதல் முதல் பிரபஞ்சம் படைக்கப்பட்ட நிலை எப்படின்னா சூக்மாதான் இருக்கும் எல்லாமே கண்ணுக்கு தெரியாது அப்ப அந்த சூக்ம பூதங்களும் இந்த அபஞ்சீகிரத சூட்சம பஞ்சபூதங்களின் அதாவது பஞ்சீகரணம் நடக்கிறதுக்கு முன்னாடி அபஞ்சீகிரதம் அதாவது ஒரு பஞ்சீகரணம்னா அது வந்து ஸ்தூலத்துக்கு வந்துடுது ஆனா அது ஸ்தூலத்துக்கு வராத நிலையை அப்பஞ்சீகிரதம் சொல்ற முன்னாடி ஆ போட்டுகிறோம் அப்படி போட்டு அப்பஞ்சீகிரத சூக்ஷம பஞ்சபூதங்கள் தன் மாத்திரைகள் இருந்து சகல ஜீவர்களுக்கும் சூக்ஷம சரீரங்கள் அதாவது கண்களுக்கு தெரியாத உடல் உண்டாயிட்டா என்ன இங்க அதாவதுங்கிறதுக்கு சுட்டி காட்டுது ஐந்து பூதங்கள் தோன்றி அந்த ஐந்து பூதங்களிலிருந்து எல்லா ஜீவர்களுக்கும் சூட்சம சரீரம் உண்டாயின அப்படின்னு இந்த பாடல்ல விளக்கம் தராரு அதுதான் பாருங்க தோற்றமாம் சக்தி தண்ணில் சொல்லிய விண்ணாம் விண்ணில் காற்றதாம் காற்றில் தீயாம் அந்த கணலில் நீர் நீரில் மண்ணாம் போற்று இவ் ஐந்தும் நொய்ய பூதங்கள் என்று பெயரா சாற்றும் மற்ற இவற்றில் போக சாதன தனு உண்டாகும் ஆதிமுக்கு அடங்கலும் தொடர்ந்து நிற்கும் கோவில் வெண்குணத்தில் ஐந்து கூறு உணர்கியாகும் ஓதிய பின்னை ஐந்தும் உளம் புத்தி இரண்டாம் ஞான சாதனமாம் இவ்வேலு சர்க்குண பிரிவினாலே அதாவது இங்க இந்த பாடல்ல எப்படி இந்த குணங்கள்லாம் பிரியுது அந்த குணத்திலிருந்து எப்படி ரஜோகுணம் தமோ குணங்கிற குணங்கள் வந்து வெளிப்பட்டதுல இருந்து சூக்ஷ பஞ்சபூதங்களும் அதுல இருந்து எப்படி நானேந்திர எல்லாம் உண்டாச்சு அப்படிங்கறத இந்த பாடல தெளிவுபடுத்துறாரு அதாவது முன்பு உண்டான சத்துவ குணம் ரஜோகுணம் தமோகுணம் என்ற மூன்று குணங்களில பஞ்சபூதங்களும் சேர்ந்து தொடர்ந்து நிற்கும் அப்படி இந்த சூட்ச பூதங்களின் சத்துவ அம்சத்திலே அதாவது சத்துவ குண அம்சத்திலே பூதத்துக்கு ஒவ்வொரு மாத்திரையாக எடுத்து தனித்தனியே வைத்து முறையாக காது மூக்கு கண்கள் நாக்கு தோல் என ஐந்து நாணயந்திரியங்கள் உண்டாயின அப்படிங்கிறாரு அப்படி எங்க இருந்து இந்த நாணயந்திரியங்கள் வந்துச்சு அப்படின்னா சத்துவ குண அம்சத்துல மூன்று குணங்கள்ல சத்துவகுண அம்சத்துல பூதத்துக்கு ஒவ்வொரு மாத்திரையாக எடுத்து அப்ப முதல்ல பிரதான குணமாக சத்துவ குண அம்சத்தை எடுத்து அதுல பூதங்கள் பஞ்ச இருந்து ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு மாத்திரையா தனித்தனியா எடுத்து அது பூரா அந்த பாடத்திட்டங்கள்ல அந்த சாட்ல தெளிவா இருக்கும் பஞ்சீகரணம் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து தனி ஆடியோ வந்து நான் ஒரு பெரிய சப்ஜெக்ட் இந்த பாடலுக்கு சம்பந்தப்பட்டு இப்ப நம்ம போவோம் பஞ்சீகரணம் டாபிக்ல ஒரு தனி ஆடியோ அந்த பாட புத்தகத்துல புரிஞ்சுக்கிற மாதிரி இன்னும் தெளிவாக வரும் இப்போ இங்க அவர் சொல்ல வர்ற விஷயத்தை நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள் கண்ணுக்கு தெரியாத பஞ்சபூதங்கள் இருக்கு அது சத்துவ அம்சத்திலே சத்துவ குண அம்சத்திலே பூதத்துக்கு ஒவ்வொரு மாத்திரையா எடுத்துக்கிட்டு தனித்தனியே வைத்து முறையே காது மூக்கு கண்கள் நாக்கு தோல் என ஐந்து ஞானேந்திரியங்கள் உண்டாயின இப்ப இந்த ஞானேந்திரியங்கள்லாம் என்ன இப்ப நம்ம பாக்குற கண் இருக்குது காது இருக்குது நம்ம நுகரக்கூடிய மூக்கு இருக்குது தொடு உணர்வாகிய தோல் இருக்குது இப்ப இதெல்லாம் நமக்கு எப்படி ஞானேந்திரம் ஏன் சொல்றோம் இப்ப இது வழியா அவனை பார்த்தா நமக்கு ஒரு ஞானம் உண்டாகுது இப்ப கண் வழியா ஒரு பொருளை பாக்குறோம் இது மல்லிகை பூ ஒரு ஞானம் நமக்கு உண்டாகுது காது வழியா ஒரு விஷயத்தை கேட்கறோம் ஓ இந்த விஷயம் இதுதான் இதைதான் சொல்ல வராறா அப்படின்னு ஒரு ஞானம் நமக்குள்ள உண்டாது அப்போ இது மாதிரி ஞானம் கொடுக்கக்கூடிய இந்திரியங்களை வந்து ஞான இந்திரியங்கள் அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க அடுத்து இந்த பஞ்சபூதங்களில் சத்துவ அம்சத்திலே பூதத்துக்கு ஒவ்வொரு மாத்திரியாக எடுத்து அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் மற்றும் உள்ளம் என்ற அந்த கரணங்கள் உண்டாயின அப்படிங்கிறாரு அதாவது இந்த பஞ்சபூதங்கள்லயும் அப்பயும் இதை சத்துவ அம்சத்தில் தான் எடுத்துக்கிறாரு சத்துவம்சத்திலே பூதத்துக்கு ஒவ்வொரு மாத்திரையாக எடுத்து அதாவது ஒவ்வொரு மாத்திரை அப்படின்னா என்னன்னா ஒரு பஞ்ச பூதங்கள்ல இருந்து ஒரு பகுதி எடுக்கிறதுனு அர்த்தம் அதாவது இங்க வந்து நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்ங்கிற பூதங்கள்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்து அதிலிருந்து அது சத்துவ குணத்தினுடைய அம்சத்துல செய்யும் போது அதுக்கு என்னென்ன உறுப்புகள் உண்டாகுது அப்படிங்கிறது சுட்டி காட்டுறாங்க இந்த உடல் எப்படி உண்டாச்சு இந்த தனு எப்படி உண்டாச்சுங்கிறத இங்க சொல்லிட்டு வராங்க ஒவ்வொரு பூதங்களுடைய சேர்க்கையில இந்த உடல் உண்டாகுது ஆனா இந்த உடல் எல்லாம் எப்படி உண்டாகுது சூக்ஷமத்தில் பஸ்ட் உண்டாயிட்டு இருக்கு இன்னும் ஸ்தூலத்துக்கு வரல எல்லாம் வந்து அந்த நிலைப்பாட புரிந்து கொள்ளக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவமாக இருக்குது அது கண்ணுக்கு தெரியக்கூடிய நிலை வந்து பஞ்சீகரணம் நடந்தாதான் கண்ணுக்கு தெரியும் இப்ப அபஞ்சீகரண நிலையில இருக்கிறதுனால இப்படி இருக்குது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் மற்றும் உள்ளம் என்ற அந்த கரணங்கள் உண்டாயிட்டு இருக்கு ஐந்து அந்த கரணங்களில் உள்ளம் சித்தம் அகங்காரம் ஆகிய மூன்று தத்துவங்களையும் மனதில் அடக்கி மனம் மற்றும் புத்தி என அந்த கரணத்தை இரண்டு தத்துவங்களாக கொண்டு நாணயந்திரங்கள் ஐந்தும் சத்துவகுண அம்சமான அந்தக்கரணங்கள் இரண்டுமாக ஏழு தத்துவங்கள் உண்டாயின அப்படின்னு இந்த பாடலில் அவர் சொல்றாரு அதாவது வெண்குணத்தில் ஐந்து கூறு உணர்கியாகும் வெண்குணம்னா சத்துவ குணத்திலே ஐந்து கூறுகள் ஐந்து பஞ்சபூதங்களுடைய அமைப்பிலே ஐந்து குணமுடைய கருவிகள் உண்டாயின அதுதான் ஞானேந்திரியங்கள் பார்த்தோம் அதே மாதிரி ஓதிய பின்னை ஐந்தும் குணம் புத்தி இரண்டாம் இப்போ இது மாதிரி ஐந்து பூதங்களுடைய சத்துவ குணத்தில் எடுத்து மனம் புத்தி அப்படிங்கிற இரண்டு ஞான சாதனங்கள் தோன்றி இந்த ஏழும் சேர்ந்து மொத்தம் சர்க்குண பிரிவினாலே உண்டாகியது அப்படிங்கறது எங்க சுட்டி காட்டுறாரு இது வந்து முதல்ல சத்துவ குண அம்சமாக இந்த ஏழு உறுப்புகள் தோன்றின அடுத்தது ரஜோ குணத்தில் என்னென்ன தோன்றுறது அப்படிங்கறத சொல்ல இப்போ இந்த ரஜோ குண அம்சம் நாற்பத்தி பாடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்த வாரம் போகலாம் இது கொஞ்சம் சப்ஜெக்ட் பெருசு அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் அப்போ மணி எட்டாக போகுது அதனால நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சார்ட்டை வந்து ஒரு டைம் நல்லா ரிவிஷன் பண்ணி பாருங்கள் அது வந்து ஒரு பஞ்சீகரணத்துடைய மிகப்பெரிய அம்சத்தை அந்த சாட்டில் வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு அதில் வந்து முதல்ல நமக்கு என்ன இங்கே இந்த பாடத்திட்டங்கள் இது வரைக்கும் சொல்லி வந்த அம்சம் என்ன அப்படின்னா அதாவது இறைவன் பரபிரம்மம் இருக்குது அதிலிருந்து எந்த ஒரு வெளிப்பாடும் இல்லை அது தண்ணில் தானாய் தனித்துவமாய் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதனுடைய பிரதிபிம்பம் தான் மூலப்பிரகிரு ஆகிய ஈஸ்வரன் இந்த ஈஸ்வரன் யாருன்னா அந்த பிரம்மம் இருப்பதனால வெளிப்பட்டு இருக்கிறான் பிரம்மம் இல்லைன்னா ஈஸ்வரன் கிடையாது அப்போ பிரம்மத்தினுடைய சாயை சாயல் நிழல் தான் ஈஸ்வரன் அப்போ அந்த ஈஸ்வரன் கிட்ட இருந்து மூலப்பிரகிருதி ஆகிய ஈஸ்வரன் கிட்ட இருந்து என்ன வெளிப்பட்டு இருக்குது மூன்று குணங்கள் வெளிப்படுது சத்துவகுணம் ரஜோ குணம் தமோ குணம் அப்படிங்கிற வெளிப்படுது இப்போ இந்த குணங்கள்ல சத்துவகுணத்தில் ஈஸ்வரன் இருக்கிறான் அவனுக்கு வந்து குணபேதங்கள்ல எதுவும் அவன் முக்கியமாக பிரதான குணமாக வச்சிக்கிட்டு இருக்கிறான் எல்லாருக்குமே மூன்று குணங்கள் இருக்கு ஆனா அந்த மூன்று குணங்கள்ல பிரதான குணமுடையவன் ஈஸ்வரன் சத்துவ குணத்தில் இருக்கிறான் அவனுக்கு வந்து இந்த அகங்காரம் அமகாரம் கிடையாது ஏன்னா சத்துவ குணத்தில் இருக்கிறதுனால இதை நான் செய்கிறேன் என்னுடைய அவன் பண்ண அப்படி என்ன அவனுக்கு கிடையாது ஏன்னா அவன் சத்துவ குணம் இருக்கிறனால அவனுக்கு தெரியும் இது என்னுடைய படைப்பு இல்லை இது வந்து மாயையினுடைய படைப்பு அதாவது இது வந்து பிரதிபிம்பிக்குது அப்படின்னு அவனுக்கு தெரிகிறதுனால அவன் தென்ன தெளிவாக இருக்கிறான் அதுவே ரஜோகுண அம்சத்துல வந்த ஜீவர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா இது நான் தான் செய்கிறேன் என்னுடைய அகங்காரம் அவகாரத்தை கூட அதனாலதான் ரஜோ குண அம்சத்துல ஜீவர்கள் வந்ததுனால இவங்களுக்கு வந்து யமோ குணத்தினுடைய தோற்றமும் ஒடுக்கமும் அவனுக்கு புரியுது அதாவது தொன்றும் குணம் மறையும் குணம் அதாவது ஆவரண சக்தி விக்ஷேப சக்திங்கிற இரண்டு சக்திகள் தமோ குணத்துல வெளிப்பட்டு அது ஜீவர்கள் கிட்ட வந்து சேரும் போது ஜீவர்கள் எதுல பெரும்பாலும் சிக்கிக்கிட்டு இருக்கிறான் ரஜோ குணத்துலயும் தமோ குணத்துல தான் பெரும்பாலும் இருக்காங்க சத்துவ குணத்துக்கு போறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு சத்துவ குணத்துல யார் போறாங்களோ அந்த எந்த குணம் மேலோங்கி நிற்கிறதோ அதற்கேற்ற குண அம்சங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும் இப்போ பெரும்பாலானவங்க வந்து இந்த ரஜோ குணம் தமோ குணம் இருக்கிறவங்க இந்த பாடத்திட்டத்துக்கு வரவே மாட்டாங்க இப்ப நமக்கெல்லாம் கொஞ்சம் சத்துவகுணம் வந்துட்டு போயிட்டு இருக்குது கொஞ்சம் மேலோங்குது அப்ப மேலோங்கும் போது நம்ம என்ன தோணுது ஓ நம்ம ஏதோ தெரிஞ்சுக்கணும் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம உண்மையிலேயே நம்ம யார் அப்படின்னு ஒரு தேடுதல் நமக்குள்ள தொடங்குது பாருங்க அது எப்போ வரும்னா இந்த சத்துவகுணம் மேலோங்கும் போது வரும் அப்ப இந்த சத்துவகுணம் மேலோங்கியதுனால நம்ம இந்த வகுப்புக்கு வரோம் வந்து நம்ம யாரும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த தெரிஞ்சக்கூடிய தன்மை நமக்கு எப்படி பிரகாசமாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே இருக்கிற தமோ குணத்துல மறைக்கும் சக்தி தோன்றும் சக்திங்கிற இரண்டு சக்திகள்ல கொஞ்சம் மறைக்கும் சக்தி நமக்கிட்ட இருந்து நீங்கி தோன்றும் சக்தி வெளிப்படுது நான் தன்னை யாரும் தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த புத்தி சக்தி கொஞ்சம் பிரகாசமாயி ரஜோ குணத்துக்குள்ள வந்தாதான் சத்துவ குணத்துக்குள்ளேயும் வர முடியும் நேரடியா தமோ குணத்துல இருந்து சத்துவ குணத்துக்கு வர முடியாது ஏன்னா அடுத்தது நமக்கு செயல்பட ஆரம்பிக்கணும் இல்லை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் நமக்குள்ள வரணும் அப்புறம் படிக்கணுங்கிற அந்த அக்கறையோட நம்ம உட்காரணும் அதை கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்ப இதுக்கெல்லாம் நம்ம சுறுசுறுப்பா வேலை செய்யணும் இல்லை அப்ப ரஜோ குணம் அதுக்கு தேவைப்படுது அப்ப இந்த மூன்று குணங்கள் நம்மகிட்ட இருக்கணும் ஒரு குணம் மட்டும் தான் நிக்கணும்னா அது அவ நம்ம வாழவே முடியாது ஆனா இந்த மூன்று குணங்கள்ல எது எது எப்ப வரணுமோ அப்பதான் வரணும் எல்லா நேரங்களும் எல்லா குணமும் கலந்து வர்றதோ அல்லது ஒரு குணம் அதிகமா மேலோங்கி இருக்கும் போதோ நமக்கு தொந்தரவு ஆயிடும் இப்ப நீங்க வந்து தமோ குணமே எனக்கு வேண்டான்னு சொன்னா என்ன ஆகும் தூக்கமே வராம போயிடுமே தூங்கணும் இல்ல நம்ம அப்ப இரவு நேரம் நம்ம தூங்குறதுக்கு வந்து நமக்கு எல்லா வேலைப்பாடும் முடிஞ்சு ரஜோ குணத்துல இருந்து கொஞ்சம் அப்படியே சாஃப்ட் ஆகி அப்புறம் போய் படுத்த உடனே நம்ம தூங்கிடுறோம் அப்ப நமக்கு சத்துவ குணத்துல இருந்து தமோ குணத்துக்கு போனாதான் தூக்கம் வரும் இல்லை நான் சுறுசுறுப்பா இருக்கிறேன்னு ரஜ குணத்துல எழுந்துகிட்டு இருக்கீங்கன்னா நீங்க தூங்கவே மாட்டீங்க அப்போ அதனால என்ன ஆகும் உடல் பாதிச்சிடும் அப்ப இந்த மூன்று குணங்களும் தேவை அதுல எந்த குணம் பிரதானமாக மேலோங்கி நிற்குதுங்கிறத நம்மளை நாமளே சுய பரிசோதனை பண்ணி அடிக்கடி நம்ம வந்து சத்துவ குணத்துல நிக்கிறதுக்கு பழகணும் அப்படி பழகும் போது நம்முடைய நிலைப்பாடு வந்து உயர்நிலையை நோக்கி போகும் அந்த அறிவு நிலையை நோக்கி நகர்ந்து அந்த ஈஸ்ரோ தன்முக்கள்ல வந்துட்டா இந்த பிரபஞ்சத்துடைய உண்மைகள் நமக்கு புரிய வரும் அப்போ நம்முடைய அறிவு பிரகாசமாகும் இந்த புத்தி சக்தி வந்து விரிவடையும் நிறிவு அடையும் போது ஈஸ்வனுடைய புத்தி சக்தி எப்படி இருக்குது ரொம்ப பிரமாண்டமான அறிவு அது அது எல்லையில்லாத ஒரு பேரறிவா இருக்கு அந்த பேரறிவு தன்மைக்குள்ள நம்ம நுழைஞ்சிரும் அப்ப நமக்கு எல்லாம் புரிய வரும் நாமளும் நிறைய பேருக்கு விஷயங்களை புரிய வைக்க முடியும் அது மாதிரி ஒரு தன்மை நமக்குள்ள விரியும் அந்த விரிவு நிலையை இந்த சாஸ்திரம் சுட்டி காட்டுது அந்த நிலைக்கு நம்ம பயணம் பண்ணி கொண்டு போகுது இதை இன்னும் நம்ம விரிவாக அடுத்த பாடங்கள்ல பார்க்கலாம் இன்றைக்கு முடித்துக் கொள்கிறேன் நன்றி ஓம் தத்சன்